முதல் ஸ்லோகமும் நாற்பத்தி ஓராவது ஸ்லோகம் படிக்கணும் நமஸ்ரீசங்கரானந்த குரு பாதாம்பு ஜன்மனே சவிலாச மகாமோக கிராகக் கிராசை கர்மணே நாப்போரா ஸ்லோகம் சுசுப் பானே பானம் தொதௌ ஆத்மோன்வய வதிகானவ பாஷனம் பஞ்சதிசி முதல் அத்தியாயம் பிரத்யக் தத்துவ விவேகம் இது பதினோராவது வகுப்பு இதில் ஆரம்பத்தில் ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம் நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது மூன்று அவஸ்தையை எடுத்துக்கொண்டு விழிப்பு கனவு உறக்கத்தை எடுத்துக்கொண்டு மூன்றிலையும் மாறாமல் சம்வித் அறிவுஸ்வரூபம் இருக்கிறது அது எப்பொழுதும் இருக்கிறது அது ஆனந்தமாக இருக்கிறது என்று சச்சிதானந்த சுரூபம் என்ற கருத்து நிலைநாட்டினார் அதன் பிறகு சாஸ்திரத்தின்படி பிரம்மணும் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆகவே இரண்டும் ஒன்று என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது அதில் ஆனந்த ஸ்வரூபம் விளங்கவில்லை என்பதால் ஏன் ஆனந்த ஸ்வரூபம் விளங்கவில்லை தடை இருக்கிறது எந்த தடை அறியாமை என்ற ஒரு தடை இருக்கிறது என்று சொன்னார் அந்த தடையினால விளங்கல அது விளங்காததுனால என்ன சொன்னார் சிருஷ்டி தத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது முன்னாடி ஒரு கருத்து சொன்னார் அது விளங்காததுனால நாம் என்ன பண்றோம் சம்சார சக்கரத்தில் உழல்கிறோம் அப்படிங்கிற கருத்து சொன்னார் ஒரு பூச்சி உதாரணம் சொல்லி போகம் டு செயல் செயல் டு போகம் பிறப்புட்டு இறப்பு இறப்புட்டு பிறப்பு இப்படி மாறி மாறி சம்சார சக்கரத்தில் உழல்றோம் பிறகு அந்த சம்சார சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன உபாயம் அப்படின்னு சொல்லும் பொழுது புண்ணியவசத்தால் ஸ்ரோத்ரிய பிரம்மணிஷ்டனான குருவிடம் சென்று பஞ்சீகரணத்தின் வாயிலாக இந்த ஆத்ம தத்துவத்தை உணர வேண்டும் அறியாமையை நீக்க வேண்டும் இந்த அறியாமைங்கிறத சொல்வதற்காகத்தான் சிருஷ்டியை வந்து சொன்னார் எப்படி சிருஷ்டி வருது பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்கு பிரகிருதின்னு ஒரு தத்துவம் இருக்கு அந்த பிரகிருதிங்கிறது மாயின்னு சொல்லுவோம் அதில் மூன்று குணம் இருக்குன்னு சொல்லி அதில் சத்துவகுணத்தை பிரதானமாக வச்சு ஈஸ்வரனும் ரஜோகுணத்தை பிரதானமாக வச்சு ஜீவனும் தமோகுணத்தை பிரதானமாக வச்சு இந்த உலகமெல்லாம் தோன்றுச்சுன்னாரு அந்த இரஜோகுணத்தில் ஜீவன் அறியாமையில் இருக்கிறான் அப்படிங்கிறத சொன்னார் அதை ஞாபகம் வச்சுக்கிறணும் ஜீவன் தோன்றும் பொழுதே அறியாமையில் தோன்றுகிறான் அதனால தான் அவனுக்கு இவ்வளவு துக்கம் இவ்வளவு ச சிரமங்கள் இவ்வளவு சம்சாரம் பிறப்பு இறப்புங்கிற சூழலில் உளர்ந்துக்கிட்டே இருக்க இது பஞ்சீகரணத்தின் வாயிலாக புண்ணிய வசத்தினால் நல்ல குருவை அடைந்து அவன் வந்து உபதேசத்தெல்லாம் கேட்டு இந்த அறியாமையை நீக்கி இந்த ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னார் அதற்காக பஞ்சீகரணம் இது பஞ்சீகரணங்கிற பஞ்ச கோஷ விவேகத்தின் மூலமாக பஞ்சீகரணத்தின் மூலமாக பஞ்சீகரணங்கிறது சிருஷ்டியில் வரும் பஞ்சகோஷத்தின் வாயிலாக அப்படின்னு சொன்னார் பஞ்சகோஷம்னா என்னங்கிறத விளக்கினார் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் சொல்லி ஐந்து கோஷங்கள் இந்த ஐந்து கோஷங்கள் எப்படி வருது மூன்று சரீரமே ஐந்து கோஷமாக மாற்றப்படுகிறது அன்னமய கோஷம் ஸ்தூல சரீரம் கண்ணுக்கு தெரிகிற உடம்பு கண்ணுக்கு தெரியாத சூக்ஷரீரம் மூணு கோஷமா போகுது பிராணமய கோஷம் மனமய கோஷம் விஞ்ஞான கோஷமாக மாறுது ஆனந்தமய கோஷம் காரண சரீரம் இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சோம் பிறகு இந்த பஞ்சகோஷ விவேகத்தினுடைய என்ன சொன்னார் இதன் மூலமாக ஞானத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது அதை பிரிச்சர் எப்படி பிரிக்கிறார்ன்னு சொன்னா போனவட்டம் பார்த்த ஒரு முக்கியமான கருத்து அதாவது ஆத்மாவை அனாத்மாவிலிருந்து பிரிக்க வேண்டும் பிரித்த ஆத்மாவை பிரமத்துடன் சேர்க்க வேண்டும் சுலோகம் முப்பத்தி ஏழில் போன கிளாஸில் பார்த்தது அதற்கு பயன்படுத்துகிற உபாயம் அன்வய எதிரேக நியாயம் அன்வய எதிரேக நியாயத்தின் மூலமாக இந்த பஞ்ச கோஷத்திலிருந்து மூன்று சரீரத்திலிருந்து ஆத்மாவே பிரிக்க வேண்டும்னார் இந்த அன்வய வதிரேக நியாயம் தான் போன கிளாஸில் விளக்குனேன் அதில் நிறைய பேர் குழப்பம் இருக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் இந்த டெக்னிக்கல் வேர்டு அதனால சாஸ்திரத்தில் காரி இந்த உலகம் படைக்கப்பட்டதெல்லாம் காரியம் ஒரு காரணம் இருக்கணும் காரியம் காரணம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நியாயத்தை பயன்படுத்துவாங்க நகை தங்கம் பானை மண் பார்த்த தங்கம் இருந்தால் நகை இருக்கும் மண் இருந்தால் பானை இருக்கும் தங்கம் இல்லை என்றால் நகையே கிடையாது மண் இல்லை என்றால் பானையே இல்லை எது இருந்தால் எது இருக்குமோ எது இல்லை என்றால் எது இருக்காதோ இது வந்து அன்பய எதிரேகியாயம் பொதுவானது காரியம்ங்கிறது பானை நகைங்கிறது காரியம் காரணம் மண்ணு தங்கம் காரணம் இருந்தால்தான் காரியம் இருக்கும் காரணம் இல்லை என்றால் காரியமே இல்லை இந்த உலகத்திற்கு காரணம் கடவுள் ஈஸ்வரன் ஈஸ்வரன் இருந்தால் அல்லது பிரம்மன் இருந்தால் இந்த பிரம்மன் இருக்கும் இந்த உலகம் இருக்குது கடவுள் இல்லாட்டி இந்த உலகம் இல்லை இது ஒரு விதமான பார்த்தோம் நான் ரிப்பீட் பண்ணுறேன் இன்னொன்று அணுவிறத்தி வியாபிறத்தி நியாயம்னு பேர் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆனால் அதையும் அன்வய வெதிரேக நியாயம்னே சொல்கிற பழக்கம் இருக்குது சாஸ்திரத்தில் அது என்னென்னா அணுவிறத்தி வியாவிறத்திங்கிறதவே அன்வயம் எதிரேகம்னு சொல்வோம் இங்கே அப்படித்தையும் சொல்கிறார் அதை நம்ம அணுவிறுத்தி வியாபார்த்திங்கிறத தூக்கி வச்சுக்கிறோம் சில இடங்கள் அந்த அர்த்தம் கொஞ்சம் மாறுறதுனால அந்த பேரை சொல்கிறாங்க இது எதுக்காக சொல்றதுன்னா அது வேறு இது வேறுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் ஒன்று தொடர்ச்சியாக இருக்கும் ஒன்று வந்து போகும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நியாயத்தை சொல்வாங்க இதுவும் அன்வயம் வெதிரேகம்னு பார்த்தீங்க இதுக்கு உதாரணம் சொன்னால்தான் புரியும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ட்ரெயின் உதாரணம் சொல்லியிருக்கேன் ட்ரெயின் ட்ராக்கு தண்டவாளம் நீங்கள் தண்டவாளத்தையும் ட்ராக்கையும் ட்ரெயினையும் ட்ரெயினை வந்து ட்ராக்கெல்லாம் பார்க்க முடியுமா எப்போ ட்ரெயினை பார்த்தாலும் கீழே அங்கே தண்டவாளம் இருக்கும் இல்லாமல் நீங்கள் ட்ரெயினை பார்க்கவே முடியாது ஆனால் ஆனால் பாருங்கள் தண்டவாளம் இருக்கும் பொழுது அதாவது ரயில் இல்லாத போதும் தண்டவாளம் இருக்கு அது உண்மையா இல்லையா ட்ரெயினை நீங்கள் எப்போ பார்த்தாலும் தண்டவாளத்தோட பார்க்க முடியும் தண்டவாளம் இல்லாமல் நம்ம ட்ரெயினை பார்த்ததே இல்லை ஆனால் இந்த இங்கே உள்ள நியாயத்தை பாருங்கள் அண்மையை எதிரே இங்கே என்னன்னு தண்டவாளம் இருக்கும் பொழுது ரெயில் இல்லாமல் இருக்கும் இருக்கா இல்லைங்களா அதாவது ட்ரெயின் இல்லாத போதும் தண்டவாளம் இருக்கும்ங்கிறது அன்வயம் தண்டவா இருக்குங்கிறது அன்வயம் தண்டவாளம் அதாவது ட்ரெயின் இருக்கும் பொழுது தண்டவாளம் இருக்கும் அது ட்ரெயின் இல்லாத போது தண்டவாளம் இது தண்டவாள இருக்கும்போது இல்லாமலும் இருக்கும் இது எதிரேட்டம் எப்பயுமே பிரிக்க முடியாம இருக்கும் அதே அப்படியே பண்றோம் ஆத்மாவையும் உடலையும் பிரிக்க முடியாம இருந்து நம்ம ட்ரெயினை பார்க்கும்போது தண்டவாளம் பார்த்துருவோம் ஆனா சில நேரங்களில் தண்டவாளம் இருக்கும் ட்ரெயின் இல்லாமல் இருக்காது ஆனால் ட்ரெயின் இருக்கும்போது தண்டவால் இல்லாமல் இருக்காது பார்த்துருக்கோமா இல்லைங்களா அது மாதிரி ஆத்மா எப்பொழுதும் இருக்கும் இந்த உடல் மூன்று சரீரம் வந்து போவது இந்த நியாயத்தை அங்கே எப்படி அப்ளை பண்ணார் ஒவ்வொரு சுலோகத்தில் சொன்னார் இந்த ஸ்தூல உடல் எடுத்துக்கிற பொழுது அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றாரு இப்போது பிறகு பார்க்கலாம் ராமன் வீட்டில் இருக்கான் ராமன் ஒருத்தர் வீட்டில் இருக்கார் ராமன் இல்லாத வீடு இருக்கும் வீடு இருக்கும் பொழுதும் ராமன் இல்லாமலும் இருப்பான் அந்த வீடு பெர்மனண்டா இருக்கும் ராமன் வந்து போவான் இதுல வந்து கண்டிஷன் கூட வீடு இருக்கும் வீடு இருக்கும் கண்டிஷன் ராமன் இல்லாமலும் இருப்பான் அது மாதிரி இங்கே அப்படியே கொண்டு வந்தார் இந்த உடம்பு இல்லாத போதும் ஆத்மா இருக்கும் ஆத்மா இருக்கும் உடம்பு இல்லாமலும் இருக்கும் இந்த உடம்பு வந்த போது ஆத்மா இருக்கு இதுக்கு என்ன உதாரணம் எடுத்துக்கிட்டு பார்த்தாருன்னா இதற்கு எந்த அவஸ்தையை எடுத்துட்டு பார்த்தார்னா கனவை எடுத்துட்டு பார்த்தார் விழிப்பை எடுத்துக்கிட்டு விழிப்புல இந்த உடல் அபிமானத்தோட இருக்கும் அதை நிரூபிக்க முடியாது அதனால என்ன பண்ணாரு கனவு அவஸ்தைக்கு போனார் அங்க நம்ம ஆழ்ந்த உரைக்கிட்டு இருக்கோம் இல்ல உறங்கிக்கிட்டு இருக்கோம் கனவு கண்டுகிட்டு இருக்கோம் உடல் அபிமானம் இருக்கா இல்ல சில இல்லையே கடவுள் கனவு எனக்கு உடல் உணர்வு இருக்கேன்னு சொன்னா தப்பு ஏன்னா அன்னைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் நல்லா சாப்பிட்டு தூங்கியிருக்கோம் கனவுல பயங்கர பசியோடு அலைகிறோம் அப்போ இந்த உடல் உணர்வு இருந்தால் கனவு வாங்கும்போது பசிக்க கூடாதுல்ல கனவுல பசிக்குதா இல்லையா அப்போ அந்த சாப்பிட்டதை இந்த உடம்பு உணர்வு அங்கே இல்லை ஏசியில் படுத்து கம்புடியை பற்றி தூங்குறோம் அங்கே வெயில் அலைஞ்சி கொட்டிக்கிட்டு இருக்கு கனவுல அப்போ அங்கே வந்த உடம்பு இது கிடையாது இந்த உடம்பு ஜடமாக படுத்து கிடக்கு அப்போ அங்கே ஒரு அறிவு இருக்கு ஏதோ ஒண்ண பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு அறிவு இருக்கு ஒரு உணர்வு இருக்கு என்ன சொல்றாரு அங்க ஆத்மா பிரகாசமா இருந்துகிட்டு இருக்கு வருது செயல்படல அங்க ஒரு பிரபஞ்சமே தோன்றுது உடல் இல்லாத போதும் அந்த உணர்வு இருக்கிறது ஆத்மா இருக்கிறது கனவில் ஆத்மா இருக்கும் பொழுது உடல் உணர்வு இல்லாமல் இருக்கிறது ஆகவே உடல் வேறு ஆத்மா வேறு அப்படி பிரிச்சார் இந்த கண்ணுக்கு தெரியற ஸ்தூல உடலை பிறகு கனவு நிலையிலையும் அங்கே வந்து நம்ம ஆத்மா தான் இருக்குது கனவு நிலையில் மனசு வேலை செய்யுது சூஷம சரீரம் வேலை செய்யுது அதுவும் நான் இல்லை அது வேற ஆத்மா வேறன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை எடுத்துட்டு இருக்காரு ஆழ்ந்த போய் என்ன சொன்னார்ன்னா அங்கே கனவு காங்கலை மனசும் வேலை செய்யலை புத்தியும் வேலை செய்யலை உடம்பும் வேலை செய்யலை அப்போ அங்கே சூக்ஷம சரீரமான அந்த மனம் புத்தியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்திரியங்கள் எதுவும் வேலை செய்யாமல் இருக்குது அந்த சூக்ஷம சரீரம் இல்லாத போதும் முறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நான் இருக்கிறேங்கிற உணர்வு நம்மளுக்கு இருக்கு என்னன்னா அப்போ இல்லை விழித்த பிறகு தெரியுது ஒரு அனுபவம் அங்கு நடந்திருக்கிறது ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லையே நாங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே தெரியாமல் தானே இருந்தேன் சொல்லலாம் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன் என்ற அனுபவம் விழித்த பிறகு வருவதால் அந்த ஒன்றுமே தெரியாமல் இருந்தேங்கிற அனுபவத்தை அவன் அனுபவிச்சிருக்கு அனுபவம் இல்லாமல் சொல்ல முடியுமா எனக்கு ஒன்று தெரியாமல் இருந்தேங்கிறதுக்கு ஒரு அனுபவம் நான் அந்த ஊருக்கு போனேன் அங்கே எனக்கு ஒண்ணுமே தெரியலேன்னு சொல்றதுக்கு ஒரு அனுப்பி பார்த்தாதே தெரியும் எனக்கு அந்த ஊர்ல இருக்க விஷயம் ஒண்ணு கூட தெரியலேன்னு ஒருத்தர் சொல்றாரு அனுபவிச்சா தானே சொல்ல முடியும் இல்லை நான் ரிஷிகேஷ் போனேன் அங்கே இவ்வளவு இப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அனுபவிச்சாத்தே சொல்ல முடியும் இங்க ஒரு அனுபவம் இருந்திருக்கு ஆழ்ந்த உறக்கத்துல அந்த அனுபவத்தை பார்த்தது யார் அந்த அனுபவத்தை அனுபவிச்சது யார் அங்க ஸ்தூல உடலும் இல்லை சுட்சம உடலும் இல்லை ஆனால் நான் இருந்திருக்கிறேன் ஆத்மா இருந்திருக்கிறது சூக்ஷம சரீரம் இல்லாத போதும் ஆத்மா இருந்தது ஆத்மா இருக்கும் பொழுதும் சுஷ்ண சரீரம் இல்லாமல் இருந்ததால் அது வேறு இது வேறு அப்படிங்கிறது அங்கே நிறுவனம் என்ன ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் அறியாமல் இருக்குது அது ஒரு சரீரம் நம்ம படிச்சிருக்கோம் காரண சரீரம்னு சொல்லி அப்போ அதுவும் நானாக இருக்கலாமான்னு சொன்னால் அதற்கு எந்த அவஸ்தை எடுக்கிறது விழிப்பில் பார்க்க முடியாது அதுக்கு விழிப்புலையே சமாதிங்கிற ஒரு அவஸ்தை எடுத்துக்கிறாரு சமாதி அவஸ்தேன்னா என்னன்னா நான் சொன்னேன் சமாதிக்கு பல குழப்பங்கள் இருக்குது இந்த அத்தியாயத்திலே கொஞ்சம் விளக்குறாரு பின்னாடி சமாதி நிலையை பற்றி பல குழப்பங்கள் உண்டு நம்ம போய் ஜீவசமாதி ஆகிட்டாரெலாம் சொல்லுவோம் ஒருத்தர் அடக்கம் பண்ணும் பொழுது இங்கே அதெல்லாம் கிடையாது ஆமாம் தியானத்தில் உட்காந்துருக்கோம் எண்ணங்கள் பல எண்ணங்கள் வரும் அதை அப்படியே அப்படியே பண்ணி ஒரு எண்ணமாக கொண்டு வந்து அந்த எண்ணமே அற்ற நிலையில் இருக்கும் அப்போ அங்கே அறிவு இருக்கிற விழிப்பு நிலையிலேயே அஞ்ஞானம் இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் நான் இருக்கின்றேன் என்ற உணர்வு இருக்கிறது அறியாம இல்லை அறியாமை இல்லாத போது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறபோது அறியாம இல்லை அதனால காரண சரீரம் அது ஆனந்தஸ்மய கோஷம் சொல்லுவோம் அப்போ அது வேறு இது வேறு ஆகவே நான் ஆத்மஸ்வரூபம் அதிலிருந்து வேறான்வன் அப்படிங்கிற கருத்தை நிலைநாட்டினர் பிறகு நாற்பத்தி ஒன்னு வரைக்கும் இதை பார்த்தோம் மூணு சரீரம் நான் அல்ல ஆத்மஸ்வரூபம் நான் அது வேறு இது வேறுன்னு பிரித்து சொல்லிட்டார் இனி என்ன பண்ணணும்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் அதை ஒரு விஷயம் சொல்கிறார் அதாவது அதை பிரித்து அறிவுபூர்வமாக நான் பிரித்து கொண்டு வந்தாச்சு பண்ணியாச்சுன்னா நான் சச்சிதானந்த சுருபமாக இருக்கேன் அது வேற இது வேறேன்னு வந்துடுது பிரம்மத்தோடு ஐக்கியப்படுத்தும் பொழுது நானும் பிரம்மனும் ஒன்றாகி விடுகிறேன்னு சொல்கிறாரு அதை எப்படி பிரிக்கிறோங்கிறதெல்லாம் இது செஞ்சதெல்லாம் வச்சு பஞ்சகோஷத்தை சொன்னார் முதல்ல மூன்று அவஸ்தையை சொன்னார் அதுல சச்சிதானந்த ஸ்வரூபம் சொல்லி வந்தார் இதெல்லாம் நம்ம அறிவுபூர்வம் சிந்திச்சு பார்த்திருக்கோம் மூன்று அவஸ்தை எடுத்துக்கிட்டு பார்த்தோம் மூன்று சரீரத்தை எடுத்துட்டு பார்த்தோம் பஞ்சகோஷத்தை எடுத்துட்டு பார்த்தோம் அதை எப்படி கவனமா பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதை யாரால் பிரிக்க முடியும் அப்படிங்கறத சொல்லி அப்படி பிரிச்சா என்ன ஆகிருது நாமளும் பிரம்மணும் என்ற கருத்து அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுகிறார் நாற்பத்தி இரண்டு ஆமாத்துதரத்திரதையீரம் ஜாய்துாதிக்க ஆத்மாயுத்தியா சமுத்ரதகம் சரீரத்ரிதாத்தீரைகை இந்த சுலோகத்தினுடைய கருத்து கடோபனிஷத்துங்கிற அந்த உபனிஷத்துல ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது பகுதி பதினேழாவது மந்திரத்தில் வரக்கூடிய கருத்து கடோபனிஷத்து ஒரு இருக்கு யமதர்மராஜா நசிகேதனுக்கு நசிகேதனுக்கு உபதேசம் பண்ணுற ஒரு உபநிஷத் அது அதில் இது வருது அதில் என்ன சொல்றாருன்னா முஞ்சாங்கிற ஒரு புல் சொல்கிறார் அந்த உதாரணத்துக்கு அந்த புல்லு வந்து ரொம்ப கூர்மையா இருக்குமா அதில் இருக்கக்கூடிய தண்டை பிரிக்கிறது ரொம்ப கடினம் கவனமா பிரிக்கணும் உதாரணம் சொல்றாரு அதுல பிரிக்கிறது மாதிரி கவனமா அதுல எப்படி பிரிக்கிறோமோ அதே மாதிரி மூன்று சரீரத்திலிருந்து அல்லது பஞ்ச கோஷத்திலிருந்து இந்த ஆத்மாவை நாம பிரிக்க முடியும் பிரிச்ச யாரு பிரிக்கிறது தீரர்களால் பிரிக்க முடியுங்கிறார் தீரர்கள் மட்டுமே பிரிக்க முடியும் எப்படி பிரிக்கிறது அறிவுபூர்வமாக இதுவரைக்கும் பிரிச்சிருக்கோம் யுக்தியின் துணை கொண்டு பிரிக்கலாம் பிரித்த பிறகு என்ன ஆகிறோமா நம்மளும் பிரம்மணம் ஒன்னாயிரம் ஒரு கருத்து கடைசியாக நிறைவு பண்றார் இந்த கருத்தை அடுத்த கருத்து சாஸ்திரப்படி சொல்ல போறார் இதுவரைக்கும் நம்ம அறிவுபூர்வமாக சிந்தித்ததை இன்னைக்கு சாஸ்திர ரீதியாக சொல்ல போறார் இங்கே கடவுபனிஷத்தில் என்ன வருதுன்னா அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் உடம்பில் உறைவதான ஆத்மா பெருவிரல் அளவுடையது மக்களின் இதயத்தில் எப்பொழுதும் உள்ளது முஞ்சை புள்ளிலிருந்து ஈர்க்குச்சியை பிரிப்பது போல் அதனை சொந்த உடம்பில் பொறுமையுடன் பிரிக்க வேண்டும் அந்த ஆன்மா தூயது அழிவற்றது என்று அறிந்துகொள் அந்த ஆன்மா தூயது அழிவற்றது என்று அறிந்துகொள் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா நசிக்காதனுக்கு உபதேசம் வந்தார் அதைத்தான் இங்கேயும் சொல்கிறாங்க அந்த முஞ்சாங்கிற புல் வந்து ரொம்ப ரொம்ப கூர்மையாக இருக்கும் கவனமாக பிரிக்கலாம் அறுத்துன்னு கையில் இந்த வேதாந்தத்தில் ஒரு பெரிய டேஞ்சர் என்னன்னா இதை கவனமாக கையாளணும் எல்லாம் கடவுள் எல்லாம் பிரம்மன் சொல்லிடுறேன் நானும் கடவுளும் ஒன்று நானும் பிரம்மனும் ஒன்றுன்னு சொன்ன உடனே நான் பூஜை பண்ண மாட்டேன் உள்ளே உட்காந்துக்கிறேன் எனக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன் எப்படி இருக்கு புரியுதுங்களா எந்த அடிப்படையில் சொல்லுதுங்கிறத புரிக்கணும் கவனமாக புரிஞ்சுக்கணும் பிரம்மனும் நானும் ஒன்று அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளுடைய அஞ்ஞானத்தை நீக்கி நம்மளுடைய துயரத்திலிருந்து விடுபடுவதற்கு உண்மை சுரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன் விவகாரத்தில் கலெக்டர் வேற பியின் வேறதான் ஆள் மனசில் அவர் இவர் ஒன்று ஏன்னா சில பேர் எல்லாம் ஒன்று தானே சொன்னார் புளி நார் புளியும் நாராயணன்னு இப்போ புளியை கட்டிப்பிடிக்க முடியுமா ஒருத்தர் வந்து மத யானையை பார்த்து ராமகிருஷ்ண பரமசர் உதாரணத்தில் பார்க்குறோம் மத யானை வரும் பொழுது எல்லாம் நாராயணனப்பாருன்னு சொல்கிறாரு சொன்ன உடனே என்ன பண்ணுற ராமகிருஷ்ண பரமசர் அந்த ஒரு கதையில் சொல்வார் சிஷியர் வந்து எல்லாம் நாராயணனாக பார் மதம் பிடிச்ச யானை வருது எல்லா சிஷியரும் ஓடுறாங்க இவன் மட்டும் ஒருத்தர் நிற்கிறான் யானை தூக்கி கீழே போட்டுருது கீழே போட்ட உடனே என்ன அது மூச்சியை விழுந்துருது ஏன் இப்படி பண்ணினேன் அப்படின்னு ஒன்னா நீங்கள் எல்லாத்தையும் நாராயண பார்க்க சொன்னீங்க நாராயண் ஞானையும் நாராயண பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் சரி ஞான மேலே ஒருத்தைய உட்காந்து யானைக்கு மதம் பிடிச்சிச்சு ஓடுங்க ஓடுங்கன்னு கத்துனானே அவனை நாராயண நினைச்சி அவன் சொல்ல கேட்டிருக்கலாமேங்கிறாரு புரியுதா இது அறவரைக்கும் ஞானம் எந்த இடத்துல எப்படி அப்போ வேதாந்தத்தை கவனமாக புரிஞ்சு பிரிக்கணும் அறிவினால பிரிக்கிறது இங்கே முன்ஜாங்க அப்படி பிரிக்கலை என்ன கவனமாக பிரிக்க கையை அறுத்துறது நம்ம லைஃப்பை ஃபைல் பண்ணிடணும் இந்த வேதாந்த கையாளணும் முறையாக படித்து முறையாக புரிஞ்சுக்கணும் அதுக்காக முன்ஜா என்ற புள்ளில் தண்டை எப்படி கவனமாக பிரிக்கிறோமோ அப்படி அறிவின் துணை கொண்டு யுக்தியின் துணை கொண்டு இப்போ பார்த்தமே பஞ்சகோஷ விவேகம் அவஸ்தாத்திரய விவேகம்லாம் இதன் மூலமாக அறிவை பயன்படுத்தி பிரிக்க வேண்டும் யாரால் பிரிக்க முடியும் அப்படிங்கிறார் தீரர்களாளுங்கிறார் தீரர்கள்ங்கிற வார்த்தை வந்து வேதாந்தத்தில் அடிக்குறுக்கா சொல்லுவாங்க முண்டகோபனிஷத்தில் ஒரு இடத்துல வருது தீரர்கள் அந்த ஆத்மாவை அறிவதின் மூலமாக ஆனந்த ஸ்வரூபமானதும் மரணமற்றதுமாக எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கின்ற பிரம்மனை தெளிவாக காண்கிறார்கள் சொல்லி முண்டகோபனிஷத்தில் ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது பகுதி எட்டாவது மந்திரத்தில் சொல்லு இந்த தீரர்களுங்கிற வார்த்தை அங்கங்கே பயன்படுத்துவாங்க தீரர்கள்னால் என்னென்னா வேதாந்தப்படி பார்த்தா சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடையவர்கள் விவேக வைராக்கிய சமதமாதி முதலான குணங்களுடன் மமுக்ஷத்துவத்துடன் கூடியவர்கள் தீரர்கள் சொல்லலாம் இன்னொன்று பொதுவாக பார்த்தீங்கன்னா வல்லவனாகவும் இருக்கணும் நல்லவனாகவும் இருக்கணும் புரியுதா நல்லவனாகவும் இருக்கணும் வல்லவனாகவும் இருக்கணும் எப்பொழுதும் இருக்கணும் சில பேர் பாருங்கள் மூர்க்குள் நிறையா பேரை பாருங்கள் நல்ல மனசு கூதுவாது கபடமே இருக்காது சுத்தமான மனசு இருக்கும் ஆனால் திறமையே இருக்காது ஒரு திறமையும் இருக்காது மன ஒருமுகப்பாடு இருக்காது புரிஞ்சுக்கிறக்கு சக்தியே இருக்காது சில பேர் பாருங்கள் நல்ல திறமைசாலியாக இருப்பான் கான்சன்ட்ரேட் மைண்ட் இருக்கும் புத்தி ரொம்ப கூர்மையாக இருக்கும் ஆனால் மனசு சுத்தமே இருக்காது நல்ல மனசே இருக்காது பார்க்குறமா இல்லைங்களா திருடனு கூட பாருங்கள் புத்தி கூர்மை இருக்கும் ரொம்ப புத்தி கூர்மை இருக்கும் நல்ல திறமையாக கான்சன்ட்ரேட் மைண்ட் இருக்கும் அவனுக்கு நல்ல மனசு ஒருமுகப்படுத்த பண்ணுவான் ஆனால் நல்ல மனசு இருக்குமா ரெண்டு சேர்ந்து வேணும் சில பேருக்கு பாருங்கள் எப்போயாவது திறமை இருக்கும் ஒரு சில நேரத்தில் திறமையாக இருப்பாங்க வேற ஒரு சில திறமையாக இப்போ கிளாஸுக்கே வர்றோம்னா ஏதோ வேதாந்தம் கேட்கணும் வருஷத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போய் கேட்டுட்டு ஏதோ ஒரு ஆறு ஒரு கூட்டம் கூட்டுற நேரம் ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு ஆயிரம் பேர் சொற்பொழிவு நடக்குது அங்கே கேட்டு வருவோம் அது என்றைக்கோ ஒரு நாள் அப்படி இல்லை எப்பொழுதும் இந்த விஷயத்தில் அந்த புத்தி கூர்மையோடு நல்ல மனசோடு வர்றவங்க தீரர்கள்ங்கிறார் இந்த அந்த காலத்தில் இந்த களக்கூத்தாடிகள்லாம் ஆடுவாங்க பார்த்துருக்கீங்களா இந்த கையத்தை மலையேறிக்கிட்டு இருப்பான் நீங்கள் டம் டம்னு அடிச்சிக்கிட்டு இருப்பான் கைதட்டுங்க கை தட்டுங்கப்பான் அதாவது நடப்பான் அப்புறம் ஆடுவான் அப்புறம் இந்த வளையத்தை எடுத்துக்கிறோம் ஒரு சின்ன வலயத்தை அதில் நுழைவான் பெரிய வளையத்தில் அப்புறம் சின்ன வளையத்தில் எப்படி சின்ன வலயமா காண்பான் எல்லாம் ஜோராக கை தட்டுங்க டம் டம் அடிச்சுக்கிட்டே நுழைஞ்சிடுவான் ஒரு திருடையதை பார்த்தானான் இவனை கூட்டு போனால் ஜன்னல் விழிய உள்ளன் உலைய வச்சு திருடிரலாமே அப்படின்னு ஒரு பிளான் பண்ணானான் அந்த களை கூத்தாடியை பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கான் அவனை கடைச்சி கொண்டு போயிட்டான் வைட்டில் உனக்கு நிறையா பணம் தர்றேன் இந்த இந்த வலைய அளவுக்கு தான் ஒரு கேப் இருக்கும் அதில் நுழைஞ்சு முன்னே போய் கதவை திறந்து விட்டுரு உனக்கு பணம் தரேன்னு கூப்பிட்டு போனேன் இவன் ஏதோ சரின்ட்டு போகிறான் அந்த ஜன்னல் கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த வளைய அந்த வளையத்தை விட கூட கொஞ்சம் பெருசாகத்தையும் தெரியுது அவனுக்கு நுழைஞ்சு பார்க்குறேன் நுழைய முடியலை எனக்கு முடியலை முடியலைங்கிறான் அவன் என்ன சொல்றேன் அங்கே நுழைஞ்சியலை இடாங்கிறான் இப்போ என்னால் நுழைய முடியும் ஒரு பத்து பேரை கூப்பிடுவாங்க ட்ரம்மை கூப்பிட்டுவாங்க அடிங்க கைதட்ட சொல்லுங்க நுழைஞ்சிடுவேங்கிறான் முடியுமா அப்போ இங்கே ட்ரம் அடிக்கணும் அவனுக்கு கை தட்டான் அப்போ இவனுடைய தீரம் எப்படி இருக்கு வீரா அந்த கை தட்டணும்னு ட்ரம் அடிக்கணும் எல்லா நேரமும் கிடையாது அந்த குஷியெல்லாம் அந்த கூட்டத்தில் சொல்கிறான் நுழைஞ்சிடுவேன் நீ பத்து பேரை கூப்பிட்டு கைதட்ட விட ட்ரம் அடி அப்படிங்கிறான் அப்போ இது எப்படி இருக்குது இது ஏப்பையோ வரக்கூடிய வீரம் என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு குஷியில் வர்றது கிடையாது இந்த விஷயத்தில் தொடர்ச்சியான ஆர்வம் தொடர்ச்சியான எல்லா வேலையும் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இதில் அப்படியே மைண்ட் போயிக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதும் இதுதான் வீரர்கள் நல்ல சுத்தமான மனசு இருக்கணும் திறமை இருக்கணும் புத்தி கூர்மை இருக்கணும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் இப்படி உள்ளவர்கள் என்ன பண்றாங்க இவர்கள் தீரர்களால் இந்த அறிவின் துணை கொண்டு இதை விளக்க முடியும் அப்படி பிரிச்சாச்சுன்னா என்ன ஆகுதான் பிரம்மணம் நானும் ஒன்றாகிறோம் யுக்தியை பயன்படுத்தணும் இதுக்கு முன்னாடி எல்லாம் முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ஒன்னு வரைக்கும் அன்பய வதிரேகத்தை பயன்படுத்தி பிரித்தோம் ஆரம்பத்தில் மூணு அவஸ்தையை பயன்படுத்தி ஆத்மா சச்சிதானந்த சுரூபம் நிறுவனம் பண்ணோம் இதெல்லாம் இப்படி யுக்தியை பயன்படுத்தி பிரித்தோம் அப்படி நாமும் கடவுளும் ஒன்றாகிவிடுகிறோம் பிரம்மனும் ஒன்றாகி விடுகிறோம்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு இந்த யுக்தி ஓரளவுக்குத்தே அறிவு பயன்படும் அதுலேயும் நிறையா தோஷமெல்லாம் வரும் எல்லாத்துக்கும் வேத பிரமாணத்தை எடுத்துக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணணும் சாஸ்திரத்தை எடுத்துகிட்டு உபனிஷதங்களை எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா பரம்பரையாக எப்பயோ தோன்றிய உலகம் படைக்கும் பொழுதே படைக்கப்பட்ட வேதம் இருக்குது அதில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கு அதை அனுபவத்து கொண்டு வந்து அதை புரியணும் சொல்லி நாற்பத்தி ரெண்டுலேருந்து முறையான சிரவணம் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம்ங்கிற கருத்து அதை வந்து நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பிச்சு அந்த கருத்தை விலக்கி கொண்டு போகிறார் அது நாற்பத்தி மூணாவது ஸ்லோகத்திலிருந்து இது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுலேருந்து கொண்டு போகிறார் அதை அடுத்து பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம் யதா முஞ்சாதிசீ கைவம் யதா மிக மிகர்மையானதுண்டு இருக்க தண்டு அதற்குள் இருக்கின்ற தண்டை முதல் வார்த்தை யதா எவ்விதம் அதான் எவ்விதம்னா யதா இன்னொரு வார்த்தை இருக்குது கடைசியில் சமுத்ரதகன் இருக்கு சமுத்திரதன்னா உருவி எடுக்கிறது அதை ரெண்டு இடத்துல சேர்க்கணும் யதா சமுத்திரதா அப்படின்னா அதை எப்படி கவனமாக உருவி எடுப்போமோ ஏவம் முன்சா இசிகா ஏவம் இருக்கு ரெண்டாவது ஏவம்னா அவ்விதமே அவ்விதம் என்ன பண்ணுறோம் கீழே யார் பிரிக்கிறா சரீரத் திரிதையா தீரக தீரேன்னு தீரக தீரய்கை தீரக இல்லை தீரய்கை தீரர்களால் முன்ஜா என்ற மிக மிக கூர்மையான புள்ளிலிருந்து அதற்குள் இருக்கின்ற தண்டை எவ்விதம் கவனமாக உருவி எடுப்போமோ அவ்விதமே ரெண்டாவது வரி ரெண்டாவது வார்த்தை தீரகை தீரர்களால் பிறகு முதல் வரியில் இந்த ஆத்மா யுக்தியான் இருக்குது யுக்தியா யுக்தியின் துணை கொண்டு பிறகு திருப்பி கீழே ரெண்டாவது வருணம் சரீர திரிதயாத் மூன்று சரீரங்களில் இருந்து மூன்று சரீரங்களில் இருந்து திருப்பி பழைய வார்த்தையை பயன்படுத்தணும் முதல் வரியில் கடைசி வார்த்தை சமுத்திருதக உருவி எடுக்கப்பட்ட மூன்று சரீரங்களிலிருந்து உருவி எடுக்கப்பட்ட ஆத்மா முதல் வரியில் மூணாவது வார்த்தை ஆத்மா ஆத்மாவை ஆத்மாவானது பரம் பிரம்மைவ ரெண்டாவது வரியில் கடைசி ரெண்டாவது பகுதியில் இருக்குது பரம் பிரம்மைவ அப்படின்னா பரம் பிரம்மைவனா பர பிரம்மமாகவே ஜாயதே ஆகின்றது முன்ஜா என்ற மிக மிக கூர்மையான புள்ளிலிருந்து அதற்குள் இருக்கின்ற தண்டை எவ்விதம் கவனமாக உருவி எடுப்போமோ அவ்விதமே தீரர்களால் யுக்தியின் துணை கொண்டு மூன்று சரீரங்களில் இருந்து உருவி எடுக்கப்பட்ட பிரம்மமாகவே ஆகின்றது உருவி எடுக்கப்பட்ட ஆத்மாவானது பிரம்மமாகவே ஆகின்றது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்னா மூன்று சரீரம் பஞ்ச கோஷத்திலிருந்து ஆத்மாவை கவனமாக மூன்று சரீரத்திலேருந்து பிரிக்கிறது ஒன்று தான் பஞ்ச கோஷத்து பிரிக்கிறது ஒன்று தான் எப்படி பிரிக்கிறது அறிவுபூர்வமாக பிரிக்கிறது யாரால் பிரிக்க முடியும் தீரர்களால் தீரர்கள் யார் சொல்லிருக்க பார்த்துருக்கோம் அதற்கு உதாரணம் முஞ்சாங்கிற புல் பிரிச்சாச்சுன்னா என்ன ஆகிறது பிரம்மவும் ஆத்மாவும் ஒன்றாக ஆகிவிடுகின்றது இது நாற்பத்தி அடுத்து நாற்பத்தி மூணாவது சொல்கிறோம் தக்கியை சகே பராபராத்மனோரைக்க தத்துவமஸ்யாதி வாக்கிய பாகத் தியாகேனே இதுவரைக்கும் ஜீவஈஸ்வர ஐக்கியம் ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று என்ற ஐக்கியம் அறிவுபூர்வமாக விளக்கப்பட்டுவிட்டது இனிமேல் உபனிசத்தில் இருக்கக்கூடிய தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்களினால் விளக்கப்பட இருக்கிறது ஏன்னு சொன்னா யுக்தியில தோஷம் வரும் அதனால் இங்க மகா வாக்கியத்தை பயன்படுத்தும் லட்சணம் பாகத்யாக லட்சணம் அந்த உபனிஷத் வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு லட்சணத்தை பயன்படுத்தி புரிஞ்சுக்கிற போறோம் அதை பற்றி நம்ம விளக்கம் பார்க்க போறோம் அதுக்கு பேரு பாக லட்சணம் அப்படிங்கிறார் இங்கு எடுத்துக்கொள்கின்ற மகா வாக்கியம் தத்துவமசி என்ற மகா வாக்கியம் இதுவரைக்கும் ஜீவபெருமைக்கியம் பார்த்தோம் அவஸ்தா திரையத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தோம் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு பார்த்தோம் பஞ்சகோஷ விவேக எடுத்துக்கிட்டு பார்த்தோம் இதெல்லாம் எடுத்து பிரித்து ஆத்மா வேறு அனாத்மா வேறுன்னு பிரித்தோம் அன்பைய எதிரேக நியாயம் எல்லாம் வச்சு பார்த்தோம் இந்த இதெல்லாம் அறிவுபூர்வமாக பயன்படுத்தணும் இந்த அறிவுபூர்வமாக யுக்திங்கன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் யுக்தி தர்க்கம்னு பேர் அதை சரியாக பயன்படுத்தலைன்னா ப்ராப்ளம் வரும் பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை சரியாக பயன்படுத்தலைன்னா ப்ராப்ளம் அது எல்லா இடத்துலையும் ஒத்தும் போகாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் பொதுவாக இப்போ ஒருத்தர் வந்து இருபது அடி தாண்டக்கூடிய திறமை இருக்கவர் ஒருத்தர் வந்து இருபது அடி ஜம்ப் பண்ணி தாண்டிடுவார் ஒரு கிணறு இருக்குது இருபதடி தாண்டவரை தாண்ட சொல்றான் கரெக்டா அந்த கணத்தை தாண்டிடுற யுக்திப்படி இன்னொருத்தர் பத்தடியும் தாண்ட முடியும் அப்ப அவர்கிட்ட என்ன சொல்றான் நீ வந்து அவன் இருபதடி தாண்டனா முழுக்கிணறையும் தாண்டிடுவான் நீ பத்தடி தாண்டவ நீ பாதி கிணறு தாண்டிடலாம்ப்பா ஒரு பாதி தாண்டிக்க அப்படின்னு இந்த லாஜிக்கை பயன்படுத்த முடியுமாங்க அவன் என்ன செய்ய பத்தடியை தாண்டினா இல்லை உணர்ந்துருவான் இந்த லாஜிக் இங்கே ஒத்து வராது இந்த அறிவு சில நேரங்களில் கரெக்டாக பயன்பட ஒத்து வர்றாரு தர்க்கத்தில் அந்த தோஷமெல்லாம் உண்டு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு கதவு இருக்கு அதில் ஒரு கதவு மூடி இருந்தால் பாதி வழி திறந்திருக்கு உண்மைதானே உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்காரு இப்ப வாங்குறாரு பாதிக்கு ஒரு கதவு மூடி இருக்குப்பா பாதி வழி திறந்திருக்கு உள்ள வாங்குறாரு பிறகு ரெண்டு கதையை மூடிட்டார் ஒரு கதவு திறந்திருந் மூடி இருந்தா பாதி வழி திறந்திருக்கும் ரெண்டு கதவு மூடி இருந்தா முழு வழியும் திறந்திருக்கணும் நீ உள்ளவான்னா லாஜிக் அது எப்படி வழி இருக்கும் முழு வழி இருக்கும் பாதி கதவு மூடியிருந்தா பாதி வழி திறந்திருக்கும் முழு கதவு மூடி இருந்தா முழு வழியும் திறந்திருக்காது மூடி இருக்காங்க லாஜிக் மாத்தி போடணுங்க அப்ப லாஜிக்ல கொஞ்சம் குழப்பம் வரும் அப்படிங்கிறாரு அதனால தோஷம் வருங்கிறதுனால இங்கே என்ன பண்றாரு சாஸ்திரத்துல தத்துவம் வசிங்கிற வாக்கியம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உபனிஷத்து வாக்கியங்களை எடுத்துக்கிட்டு நாம் விசாரம் பண்ணுவோம் அப்படிங்கிறார் ஒரு ஒரு அறிவை பெறுவதற்கு ஒரு கருவி வேணும் அறிவுக்கருவி அதுக்கு பேர் பிரமாணம்னு பேர் ஒரு அறிவு கிடைக்கணும்னா நம்மளுக்கு அறிவுக்கருவிகள் அஞ்சு இருக்கு ஞானேந்திரியங்கள் அஞ்சு கருவு இருக்கு அந்த அஞ்சு ஞானேந்திரியங்களை வச்சு தான் அஞ்சு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் வர்ணம் தெரிஞ்சுக்கிறோம்னா கண்ணை பயன்படுத்தி ஆகணும் சப்தத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா காதை அதுக்கு ஒரு கருவி தான் இருக்குது வேற கருவியும் கிடையாது சப்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என் காதை மூடிக்கிட்டு வேற எதனாலையாவது நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுமா தெரிஞ்சுக்கிறேன் அது பேர் பிரமாணம்னு பேர் சப்தத்தை அறிந்து கொள்ள காது பிரமாணம் வர்ணத்தை அறிந்து கொள்ள கண்ணு பிரமாணம் சரியாக புரிஞ்சுக்கிறனும் அப்படின்னா அந்த பிரமாணத்தை சரியாக பயன்படுத்தணும் சரியாக பயன்படுத்துன்னு தப்பாக போயிடும் இப்ப கண்ணு திறந்து இருக்கு வர்ணம் இருக்கு இதைத்தான் பயன்படுத்த லைட்டு சரியா என்ன பண்ண முடியும் பிரமாணம் சரியா இருக்கணும் சரியாகவும் பயன்படுத்தணும் கண்ணுல கோளாறு இருக்கு ஒண்ணு ரெண்டா தெரியும் சரி கண்ணுல ப்ராப்ளம் இருக்கு காதை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம்னா முடியுமா முடியாது ஒரு அறிவை பெறுவதற்கு ஒரு பிரமாணம் தான் உண்டு அந்த பிரமாணத்தை முறையா தெரிஞ்சுக்க பயன்படுத்தணும் முறையா பயன்படுத்தினாத்தான் அந்த பிரமாணம் சரியா இருக்கணும் பயன்படுத்துறது சரியாக பயன்படுத்தணும் அப்போதான் முடியும் காதில் பஞ்ச வச்சுக்கிட்டு நீ சொல்றதெல்லாம் கேட்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அது கரெக்டாக எடுத்து கரெக்டாக கேட்கணும் அப்போ தான் சொல்கிற சப்தம் காதில் அந்த பிரமாணத்தை ஒழுங்காக பயன்படுத்தணும் இன்னொரு விஷயம் தவறான ஞானம்ன்றது அந்த பிரமாணத்தினால்தான் ஒருத்தருக்கு சா காது சரியாகவே கேட்கலை அந்த பிரமாணம் சரியாக இல்லை நாம ஒன்று சொன்னோம் அவர் நீ இதை சொன்னீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருப்பார் என்ன சொன்னீங்கன்னு மாற்றி சொல்லுவார் அவர் ஏன்னா அந்த பிரமாணம் சரியாக இல்லை அதை சரியான பிரமாணமாக இருக்கணும் தவறான கருத்தையும் அதுதான் சொல்லுது ஒருத்தர் கண்ணு கோலாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அந்த கண்ணத்தையும் சரிபடணும் அதான் டாக்டர் ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் சாமி டாக்டர் எனக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டாக தெரியுதுனார் அதுக்கு அதுக்கு ஒராள் வந்தீங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்தீங்கன்னு கேட்டாரா அவர் எனக்கு ரெண்டு ரெண்டாக தெரியுன்னு பேஷண்ட் சொல்லியிருக்காரு அதுக்கு நீ மட்டும் வர முடியாதுன்னா இதுக்கு ரெண்டு பேர் வந்தீங்கன்னு கேட்டாரா அவரு அப்ப அவருக்கு ரெண்டா தெரிஞ்சிருக்கு அது மாதிரி பிரமாணம் சரியா காட்டுறது அதுதான் தப்பா காட்டுறது அதுதான் அதனால அது சரியான பிரமாணத்தை சரியான இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறார் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே கருவிதே இருக்கு சப்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு காது உணர்வு குளிர்வப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தோல் சுவையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாக்கு இப்படி ஒரு பிரமாண ஒரு அறிவை பெறுவதற்கு ஒரு பிரமாணம் கடவுளால் படைக்கப்பட்டு அதே மாதிரி நானும் பிரம்மனும் ஒன்று நான் ஆத்மஸ்வரூபம் நான் பிரம்மஸ்வரூபங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு இதுவரைக்கும் பண்ணலாம் தர்க்கம் அறிவுபூர்வமாக யோசித்தது ஆனால் அதுல தோஷம் வந்துடும் கடைசி பிரமாணம் எதுனா வேத வாக்கியம் நம்ம வாக்குன்னா வேத வாக்கான்னு கேட்குறேன் பார்த்தீங்களா வேதத்தில் சொல்லியிருக்கா வேதத்தில் சொல்லியிருக்கு புரியலையே புரிகிறபடி நம்ம வேலை பார்க்கணும் அங்கே தான் விசாரம் பண்ண வேதத்தில் சொல்கிற வாக்கை நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வரணும் சப்த பிரமாணம்னு பேர் வார்த்தை ஒரு அறிவை பெறுவதற்கு வார்த்தைகளும் பிரமாணமாக இருக்குது வேதாந்த என்ன பண்ணுதுன்னா நம்மளை காட்டி கொடுக்குது நம்மளுடைய சுரூபத்தை காட்டுது கண்ணாடியை போல கண்ணாடியில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புதே தெரியும் மனசு கூட தெரியாது கண்ணாடியில் கண்ணாடியில் பார்த்தா மனசு தெரியுமா மனசு தெரியாது ஆனால் வேதாந்த என்ன பண்ணுது மனசையும் காட்டி கொடுக்குது உள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தையும் காட்டுது அப்படி எல்லாத்தையும் காட்டி கொடுக்குற பிரமாணம் எதுன்னா வேதாந்தம் அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அந்த பிரமாணத்தை ஆராய்ச்சி செய்ய போகின்றோம் இங்க என்னன்னு சொன்னா வேதாந்த வாக்கியத்துல பெருகிற ஞானம் ரெண்டு இருக்கு பரோட்ச ஜானம் அபரோக்ஷானம் இருக்கு பரோட்சம்னா புஸ்தகத்துல படிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கு நேர அனுபவத்துல பார்க்கல இப்ப இருக்கு ரிசிகேசை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி அது பரோட்ச ஜ்யானம் கண்ணுக்கு தெரியல கண்ணில் பார்க்கல ஆனால் அறிவு இருக்கு அபரோக்ஷம்னு அங்கே போயாச்சு நேர பார்த்தாச்சு இப்போ அனுபவமா வந்துருச்சு அது அதுக்கு பேரு அனுபவமாக பார்த்ததுக்கு தெரிஞ்ச ஞானத்துக்கு பேரு அபரோட்ச ஞானம் தெரியாத ஞானம் பரோட்ச ஜஞானம் அது அனுபவத்துக்கு வந்தாச்சுன்னா அபரோட்ச ஞானம் அபரோட்சக்கு அனுபூதியும் ஒரு டெக்ஸ்ட் எடுத்தேன் அதுல மூணு விஷயம் சொல்லியிருக்கோம் அபரோக்ஷம் பரோட்சம் பிரத்யக்ஷம் அபரோக்ஷன் வர பார்த்தோம் அதில் அது கொஞ்சம் பெரிய விளக்கம் இருக்கு அது இப்போதைக்கு அது வேணாம் அது டாபிக் போய்கிட்டே இருக்கும் கண்ணுக்கு தெரியாத இருக்கு ஆனால் அதை பத்தி அறிவு இருக்கு அது பரோட்சம் போய் பார்த்து அனுபவத்துக்கு வந்தாச்சு அந்த படித்த விஷயம் அது அபரோக்ஷக்யம் இது ரெண்டுமே சாஸ்திரத்துல கிடைக்கணும் சொர்க்கம் இருக்குன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு சொல்லியிருக்கா இல்லையா அது பரோட்சமாக அபரோட்சமாக பரோட்சமும் அனுபவத்தில் வரல அனுபவத்தில் வரணும்னு என்ன செய்யணும் உடம்பை விட்டுட்டு போனேன் போனாலும் உறுதியாக நம்ம பார்ப்போமான்னு சொல்ல முடியாது அது நம்ம கையில் கிடையவே கிடையாது சாஸ்திரம் சொல்லியிருக்கு நம்புற அவ்வளோதான் அது பரோட்சஞானமாக தான் என்றைக்குமே இருக்குது அது அபரோக்ஷத்துக்கு வராது இங்கே நீ அழியாதவுன்னு நம்மளை பார்த்து நேராக சொல்லுது சாஸ்திரம் சொல்லுது அது பரோட்சமாக இருக்குது அபரோக்ஷம் ஆக்கிறோம் இது ரெண்டுமே இந்த சாஸ்திர ஜானம் கொடுக்குது நம்மளுக்கு கடவுள் இருக்கிறார் பிரம்மன் இருக்கிறது படிக்கிறோம் அந்த வார்த்தைக்கு அர்த்தமெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் பரோட்ச ஜஞானம் பிரம்மனாகவே நான் இருக்கிறேங்கிற அனுபவம் வருது அது அபரோக்ஷானம் அந்த அந்த அபரோட்ச ஜஞானத்தையும் இந்த பரோட்ச ஜானத்திலிருந்து அபரோக்ஷானத்தை கொடுப்பது இந்த வேதாந்த சாஸ்திரங்கிறது அதாவது கங்கை காசியில் இருக்கிறது பரோட்ச ஜானம் நேராக போயாச்சு இங்கே கங்கை இருக்கிறது இது அபரோக்ஷான் நேர பார்த்துட்டோம் இது அபரோக்ஷம் அது பரோட்சம் இப்படி அந்த ஒரு வார்த்தை வந்து முதல்ல தெரியாமல் நம்மளுக்கு ஒரு அறிவை கொடுக்குது பிறகு அனுபவ ரீதியாக ஒரு அறிவை கொடுக்குது இங்கே உலக வாழ்க்கையிலேயே ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொன்னார்னா எப்படி புரிஞ்சுக்கிறனு இருக்கிறது அதே மாதிரி சாஸ்திரத்தில் இந்த வார்த்தை சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு இந்த வார்த்தைகளை புரிந்து உலக வாழ்க்கைக்கே நம்ம இயல்பான வாழ்க்கைக்கே நிறையா தேவைப்படுது அதை பற்றி சாஸ்திரமே சொல்லியிருக்கு பல விதங்களில் சொல்லியிருக்கு ஒரு வார்த்தையை சொன்னால் அதை எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கிறது ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தையை நம்மகிட்ட சொல்கிறார் அதுக்கு எப்படி பொருள் புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு நாலு மெத்தடு இங்கே நம்ம பார்க்குறோம் அதில் நாலாவது சாஸ்திரம் கையாளுது அதில் ஒரு மூணு பிரிவு இருக்குது அதில் ஒன்று சாஸ்திரம் கையாது நாம் பொதுவாக தெரிஞ்சுக்கிறோம் ஒரு வார்த்தை சொன்னால் அது என்னென்ன பார்க்கறதுன்னா நாலு விதம் இருக்கு முக்கிய விருத்தி முக்கியாவிருத்தி கவுனி விருத்தி வியஞ்சனா விருத்தி லக்ஷணா விருத்தி பேர் ஞாயம் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல ரெண்டாவது பார்ப்பேன் முக்கிய விருத்தி கவுனி விருத்தி வியஞ்சனா விருத்தி லக்ஷணா விருத்தின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு நேரடியாக அப்படியே பொருள்படுத்துகிறோம்னு சொன்னால் அதுக்கு பேர் முக்கிய விருத்தின்னு பேர் அதாவது சில நேரங்களில் நகைச்சுவைக்க ஒருத்தர் உடனே சொல்வார் விளையாட்டா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நண்பர்களோட ஏ பெரிய திருடண்டா அப்படின்மா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு கேலிக்கு சொல்லுவான் அவன் சீரியஸ் எடுத்து என்ன ஆகும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல கேலிங்கிறத புரிஞ்சுக்கிறேன்னு அதே மாதிரி புண்படுத்துகிற வார்த்தையை நான் பேசிடக்கூடாது ஒரு வார்த்தை வந்து இப்போ வந்து ஒருத்தனை பார்க்குறான் பார்த்த உடனே சும்மா கிண்டலா சொல்கிறான் ஏ யானை குட்டி மாதிரி இருக்கடா அப்படிங்கிறான் குட்டியான மாதிரி இருக்கேன்னு சொல்றான் அவன் என்ன பண்ணா ஜாலியாக எடுத்துக்கிட்டா வேற மனசு புண்படுதுன்னு வச்சுக்கோங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது சில பேர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சொல்லுவோம் அப்போ அந்த ஒரு வார்த்தையை எப்படி பயன்படுத்தணுங்கிறது எந்த இடத்துல பயன்படுத்துனுங்கிறது உலக வாழ்க்கைக்கே மிக மிக முக்கியமா இருக்கு முக்கிய விருத்தி என்ன என்ன சொன்னா ஒரு வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டு பொருள்படுத்தினா அதுக்கு பேர் முக்கிய விருத்தி இப்போ ஒருத்தர் வந்து மிருகக்காய் சாலை போகிறோம் அங்கே சிங்கம் வருது அங்கேருந்து அந்த ஒரு கூண்டுக்குள்ளே சிங்கம் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு குழந்தைய பார்த்த சிங்கம் வருதுன்னு சொல்கிறோம் அங்கே என்ன அர்த்தம் சிங்கம் உண்மையிலே வருது ஒரு குட்டியான அங்கேருந்து நடந்து வருது அப்ப ஒரு குட்டியான அழகாக நடந்து வருதுன்னு சொல்கிறோம் அது பொருள் அப்படியே டிக்சினரி படி என்ன மீனிங் அதே தான் ஒட்டகைச்சி வருது ஒட்டகைச்சி வருதுன்னு எடுத்துக்கிறோம் நீ இப்போ வந்து சொல்கிற அந்த கேன் இருக்கு அந்த கேனை எடுத்துகிட்டுவான்னு சொல்கிறோம் அது அப்படியே டிக்ஷனரி படி அது என்ன மீனிங்கோ அப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு விதம் இதுக்கு பேர் முக்கிய விருத்தின்னு பேர் அதுக்கு அடுத்து என்னன்னு சொன்னால் கவுனி விருத்தி கவுனி விருத்தினா குணத்தின் அடிப்படையில் சொல்வது இப்போ பல பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பஞ்சாயத்து ஊருக்குள்ளே நடந்துக்கிட்டு ஒரு கிராமத்தில் எல்லாம் முறையாக போய்கிட்டு இருக்கு அதில் ஒருத்தர் செலசலவு பண்ணி கொஞ்சம் கலாட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருத்தர் வந்தாதே நடக்கும் அப்போது ஒரு ஆள் அங்கேருந்து வர்றார் அந்த கூட்டத்துக்கு வர்றார் நல்ல மீசையெல்லாம் முறிகிட்டு ஏ சிங்கம் வந்துருச்சுப்பா அப்படிங்கிறான் என்ன சொல்கிறான் சிங்கம் வந்துருச்சுன்னு இங்கே கூட்டம் அமைதியாகிருது சிங்கம் வந்துருச்சுன்னா விழுந்துருச்சு ஓடணும் உண்மையானா சிங்கம் வந்தா இங்கே சிங்கம்னா சிங்கம் வரலை மிருகாட்சி சாலையில் சிங்கம் வருதுன்னா சிங்கம் நேரடியாக வருது இங்கே சிங்கம் வருதுன்னா சிங்கத்தை போல வீரம் உள்ளவே மாறான்னு அர்த்தம் இங்கே குணத்தின் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் உண்மையிலே சிங்கம் வரலை அதே மாதிரி ஒருத்தர் ஒரு குண்டாக ஒருத்தர் வர்றாரு ஏ யானைக்குட்டி வருதுப்பாங்கிறான் இங்கே உண்மையிலே யானைக்குட்டி வரலை அப்படிதான் சொல்லுவான் சில பேர் சொல்கிறதில்ல நல்லா நட்டையாக வளர்ந்துருந்தேன் ஒட்டைய சிவங்கி வருது பாரு அப்படிமா ஒட்டை வருது ஒட்டை சிவிங்க அது மாதிரி வளர்ந்த ஒருத்தன் வர்றான்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த கூட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வர்றான் நரி வருதும்பான் ஏன்னா அந்த கூட்டத்தை கலைக்க போகிறான்னு அர்த்தம் சொல்கிறமா இல்லையா சில பேர் வெறி நாயும்பான் ஏன்னா வந்தால் குதறி எடுத்துடுவான் இப்படியெல்லாம் வந்து அந்த குணத்தின் அடிப்படையில் சொல்கிற அது அங்கே நேரடியாக மீனிங் கிடையாது அங்கே என்ன குணம் இருக்கோ அதன அதே மாதிரி ஒரு பசு ஒருத்தவரும் அமைதியான பசு வருதுப்பாம்பான் பசுமாடு வரல ரொம்ப அமைதியான வர்றான்னு அர்த்தம் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் அங்கே குணத்தின் அடிப்படையிலையும் புரிஞ்சுக்கிறோம் இதுக்கு பேர் கவுனி விருத்தின்னு பேர் அப்படியே புரிஞ்சுக்கிட்டால் முக்கிய விருத்தி குணத்தின் அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டா கவுனி விருத்தின்னு பேர் அடுத்து வியஞ்சனா விருத்தின்னு ஒன்று இருக்கு வியஞ்சனா விருத்தி அது என்ன அப்படின்னா அந்த வியஞ்சனா விருத்தினா இடத்திற்கு தகுந்தது மாதிரி பொருள் பார்க்க ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் பார்க்கணும் ஒரு வாக்கியத்துக்கு எப்படி பொருள் பார்க்கணுங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான்கு விதம் சொன்னாரு முக்கிய விருத்தி ஒரு டிக்ஷனரி இப்படி அப்படியே பொருள் பார்க்குறது மிக்க விருத்தி கவுனி விருத்திங்கிறது ஒரு வார்த்தையை சொன்னால் அதனுடைய குணத்தை எடுத்துக்கிட்டு பொருள் பார்க்கறது ரெண்டாவது மூணாவது வியஞ்சனா விருத்தி இடத்துக்கு தகுந்தது மாதிரி பொருள் பார்க்கணும் முழுமையாக வேறு அர்த்தத்தை குறிக்கும் அது அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியும் மற்றவங்களுக்கு புரியாது இதுக்கு பேர் வியஞ்சனா விருத்தி இப்போ ஒரு குழந்தை ஒரு அம்மா ரெண்டு இருக்காங்க தாய் இருக்காங்க கண்டிஷன் என்னன்னா ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு ஆறு மணி வரைக்கும் விளையாடலாம் ஆறு மணிக்கு பிறகு படிக்க ஆரம்பிச்சிடலாம் இது அம்மா வந்து குழந்தைக்கு போட்டிருக்க கண்டிஷன் என்ன பண்ண சாயந்தரம் ஆறு மணி ஆன உடனே மணி ஆறாயிருச்சுன்னு சொல்லும் அது டைம் கேட்கல குழந்த ஒன்று டைம் கேட்கல அம்மா என்ன சொல்லுவாங்க மணி ஆறாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அர்த்தம் விளையாட்டு போதும் படிக்க போகும்னு அர்த்தம் இது அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் தான் தெரியும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் வர்றதுக்கு மணி ஆறாயிருச்சுன்னா படிக்க போகணும் அதே மாதிரி காலையில் எட்டாயிடுச்சி அப்படின்னு என்ன அர்த்தம் சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்பணும் இது அம்மாவுக்கு குழந்தைக்கு அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் போகிறாரு ஒம்பது மணி அவர் வீட்டுக்கார என்ன சொல்லுவாங்க மணி ஒம்பதாயிடுச்சு கிளம்பலையாங்கிறதுக்காக மணி ஒம்பதாயிடுச்சுன்னு சொல்லுவான் அவர் புரிஞ்சுக்கறது நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு கிளம்பணும்னு புரிஞ்சுக்கிறணும் க்ளாஸ்க்கு வர்றதிலே இருக்கும் கிளாஸ் பதினொரு மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் பத்து மணி ஆகுது க்ளாஸுக்கு போகிறதில் எல்லாத்துக்கும் வீட்டில் பிடிச்சிச்சின்னு வச்சுருக்குங்களேன் மணி பத்தாயிருச்சி அப்படிம்பாங்க கிளாஸ் கிளம்புங்கன்னு சந்தோஷமாக சொல்கிறது இருக்கான் இன்னொன்று இருக்குது மணி பத்தாயிருச்சில் அப்படின்னு என்ன அர்த்தம் நீவர் இருக்க மாட்டார் என்ன சொன்னால இவர் ஓடி போயிடுவார்னு அர்த்தம் அது அவங்களுக்குத்தான் புரியும் அது இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் பார்க்குறது இதுக்கு பேர் வியஞ்சனா விருத்தி இப்போ காரில் ஒருத்தர் ஏறி உட்காந்துருக்காங்க பக்கத்தில் ஒருத்தர் வர்றாரு காரில் இடம் இருக்கான்னு கேட்குறாரு அவர் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட போனார்னு வச்சுக்கி ஒரு கோபம் வந்துடும் இடம் இருக்கான்னு கேட்டால் என்ன அர்த்தம் நான் கூட வரலாமான்னு அர்த்தம் இடம் இருக்கு பார்த்துக்கிட்டே இருப்பார் கிளம்பிக்கிட்டிருக்கும்போது நான் கூட வரட்டான்னு கேட்டால் ஒரு மரியாதை இல்லாம சொல்லுவாங்க காரில் இடம் இருக்கா இடம் இருந்தேன்னா இல்லாட்டி வருக்கு என்ன வரலாமுங்கிறதுக்கு அந்த வார்த்தை இப்படி வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் பொருள் இதுக்கு பேர் வேஞ்சனாகவும் இருக்குது இன்னொரு கூட பார்க்கலாம் கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க வீட்டில் ரொம்ப தொந்தரம் பண்ணிக்கிட்டு இருக்க குழந்தை இல்லாட்டி யாராவது சேட்டம் பண்ணுறது போய் செத்து தொலை விஷத்தை குடி அப்படிம்பாங்க போய் குடிச்சிடுறதா சரி தொலைஞ்சிடுவாங்களா சரி அம்மாவுக்கு கோபமாக இருக்குது அதில் புரிஞ்சுக்கிறது குழந்தை என்ன புரிஞ்சுக்கிறான் கோபமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க அந்த வார்த்தைக்கு அப்படியே மீனிங் கிடையாது அங்கே கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தை சொல்லியிருக்கு அந்த இடம் சூழ்நிலையை பொறுத்து பொருள்படுத்துறது அப்படின்னு இதில் ரொம்ப பிரச்சனை இருக்குது கவனமாக புரியணும் புரிஞ்சுக்கிறலையே நான் நம்ம உலக விவகார வாழ்க்கையிலே தப்பாயிரும் எனக்கே ஒரு அனுபவம் ஏற்பட்டு சாமியை நானும் வச்சு அந்த விவகாரத்தில் நான் பன்னெண்டு முப்பத்தஞ்சு வருஷம் கூட இருந்திருக்கேன் ரொம்ப சகசமாக பேசுவார் சொல்ல கோவிப்பார் உடல் ஒரு ஒருத்தர் நான் ஒன்று கண்டுக்கிறவே இல்லை பெருசாக இருந்தேன் ஏன்னா இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறார் கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி கூப்பிடுவான்னு பாருங்கள் அப்படின்னு ஏன்னா அடுத்த நிமிஷம் மாறிடறாது அது அந்த நேரம் கோவத்தை வெளிப்படுத்துகிறக்குன்னு சொல்கிற வார்த்தை ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜட்ஜாக இருந்தார் திருநெல்வேலியில் ஒரு மர்டர் கேஸ் நடந்து போச்சு அவங்க வந்து இவர்கிட்ட வந்து தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து ஜாமீன் கிடைக்கல அங்கே அவர் ஊர் தலைவர் என்னான்னு கேட்கும் பொழுது எதுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு சார் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒட்டம் ரொம்ப வீம்பு பண்ணிக்கிட்டு இருந்தான் வரவே மாட்டேன்னா அவனை கொண்டு வான்னு சொன்னேன் கொண்டு வான்னு சொல்லு கொண்டுட்டு வந்துட்டாங்க இதை கொண்டு வான்னு சொல்ற பார்த்தேன் கொண்டுட்டே வந்துட்டாங்களா அப்ப இது நான் என்ன சாமி செய்ய அப்போ சொல்ல வேணும் அப்படியே கோர்ட்டில் சொல்லு சாமீன் கொடுக்குறீங்க உண்மையே சொல்லுன்னு கேட்டிருக்கு இதே இந்த கொண்டு வாங்குறது அங்கே கொண்டுகிட்டே வந்தோம் அதாவது அவர் தலைவர் சொன்னால் உடனே செஞ்சிருவான் அந்த மாதிரி ஒரு குரூப் டீமு அப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த மாதிரி பண்ணிட்டான்னா உடனே அது கூட அப்புறம் ஜாமீன் கொடுத்துருக்கிறார் அது சொன்னார் அவர் ஏன்ட்ட அப்போ அந்த வார்த்தை வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் படுத்தணும் கரெக்டாக அப்படியே மீனிங் பண்ணோம்னா அங்கே டப்பாக போயிடும் இதுக்கு பேர் வியஞ்சனா விருத்தி அப்படிம்பாங்க நேரிட்டே ஒரு கேள்வி கேட்டாங்க தெரியுமா பார்லிமெண்ட்டில் அவர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தார் அவர் பிரதமராக இருக்கும்போது இந்த கம்யூனிஸ்ட் எதிர்கட்சிக்காரங்கள்லாம் வந்து நீங்கள் சுற்றுப்பயணம் போய் வந்த செலவு என்ன அப்படின்னாங்க என்னுடைய மகள் செலவு அதில் சேர்க்கப்படவில்லை அவர் சொன்ன பதில் ஏன்னா அவர் வந்து அம்மாவை கூட்டு போயிருக்கார் கூட இந்த கேள்வி கேட்குறது அதில் சேர்த்துருக்கான்னு கேட்குற நோக்கத்தில் கேட்குறான் அதை புரிஞ்சுக்கிட்டார் அதனால் பதில் எப்படி வருது என்னுடைய மகளின் செலவு அதில் சேர்க்கப்படவில்லைன்னா அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி சில இடத்துல பொருள்படுத்தணும் எந்த சூழ்நிலையில் எப்படி சொல்கிறாங்க எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த வார்த்தைக்கு நாம் பொருள்படுத்தணும் முக்கிய விருத்தி அப்படியே பார்க்கறது கவனி விருத்தி குணத்தின் அடிப்படையில் பார்க்கறது வியஞ்சனா விருத்தி இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் கொள்வது இந்த மூன்று விதம் பொதுவாக இருக்கிறது இன்னொன்று இருக்கு அதுதான் லட்சணா விருத்தி இந்த இன்னொன்று உதாரணம் சொல்கிறேன் இந்த காலத்தில் அந்த பார்க்கைனெலாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா பார்க்கைன் பண்ணுவாங்க வியாபாரத்தில் வியாபாரம் பண்ணும்போது பார்க்கெயின் பண்ணி பண்ணுவாங்க எங்கள் ஊரில் கிராமத்தில் ஒரு கடைகள் இருந்தது ஒருத்தர் நான் பிஸ்னஸ் மூலமாக தொழில் சொல்லி சொல்லி கொடுக்குறாரு சில பாஷையெல்லாம் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு என்னடா சொல்கிறாருன்னு பார்த்தா ஒருத்தர் வருவார் அவர் எப்போ பார்த்தாலும் விலையை குறைச்சி கேட்பார் ரொம்ப விலையை குறைச்சி கேட்பார் இவர் என்ன பண்ணுவார் பாஷை அவர் முத முதலாளி வேலை வேலைக்காரன்ட்ட அப்போ அவர் ரொம்ப வேண்டியவர் அவர் நல்ல விலையை குறைச்சி போடுப்பா அப்படின்னு பாருன் அந்த மீனிங் என்ன தெரியுமா நல்லா கூட போட்டுன்னு அர்த்தம் ஏன்னா அது பிறகு இவர் குறைப்பார் இவர் கொஞ்சம் அப்போ தான் அவர் இருக்கும் அங்கே எனக்கு ரொம்ப வேண்டியவர் குறைச்சி போடுன்னா என்ன அர்த்தம் கூட போடுன்னு அர்த்தம் இப்படியெல்லாம் இருக்குது இந்த வார்த்தைகளுக்கு பொருள் படுத்துகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப டெக்னிக்கலாக சில இடங்களில் இருக்கும் இதெல்லாம் பார்த்து இதுபோது வியஞ்சனா விருத்தினு இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் படுத்துகிற நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் விவகாரத்திலே ரொம்ப பயன்படுது அதனால எப்படி எந்த சூழ்நிலையில் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் அதை நாம் எப்படி எடுத்துக்கிறணும் இது ரொம்ப முக்கியம் நாம எடுத்துக்கிற விதமும் இருக்கு அதே மாதிரி நாம சொல்றதும் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை அவனை புண்படுத்துமா புண்படுத்தக்கூடாதா பக்குவமாக சொல்லி பழகணும் இது வந்து நான் வேதாந்தத்துக்காக சொல்ல உலக விவகாரத்துக்கே சொல்றேன் தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுங்கிறார் டக்குன்னு வார்த்தையை விட்டுருவோம் அது பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வந்து அவங்கள போட்டு கொதிச்சுக்கிட்டு ஏன்னா அந்த வாக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பா தான் இருக்கு அதனால பொருள்படுத்துறதுனால நம்ம எப்பயுமே கவனமாக வார்த்தைகளை கையாளணும் அப்படிங்கிறாங்க பிறகு அடுத்தது வேதாந்தத்துக்கு நாம் பயன்படுத்த போகிறது லட்சணா விருத்தி லக்ஷணா விருத்திலையும் மூன்று விதம் இருக்கிறது இதுதான் வேதாந்தத்தில் பயன்படுத்த போறோம் இதில் அந்த மூணாவது விதம் லட்சணா விருத்தியில் மூணு விதம் அதில் மூணாவது விதத்தை பயன்படுத்தணும் சொல்கிற எப்படின்னு பார்க்கலாம் ஒரு வாக்கியத்தை சொல்கிறாங்க நேர பார்த்தாலும் பொருள் தரல விளங்கவும் இல்லை விளக்கிறதுக்கு முடியலை கஷ்டமாக இருக்காது புரியலை விளங்கலை விளக்கி பார்த்தாலும் புரியாமல் விளங்க முடியாமல் இருக்குதுன்னு சொன்னால் அந்த வாக்கியத்தை மொத்தம் அப்படியே வச்சுக்கிறணும் வச்சுக்கிட்டு அதன் துணை கொண்டு அந்த வாக்கியத்தை விட்டுறக்கூடாது அதை வச்சுக்கிட்டு அதை புரிந்து வேற ஒரு பொருள் எடுத்துக்கிறது இதுக்கு பேர் லக்ஷணாவிருத்தின்னு பேர் அந்த வாக்கியத்தை வச்சுக்கிட்டு அதன் துணையோடு வேறு ஒரு பொருளை புரிந்து கொள்வது லக்ஷணா விருத்தி பொதுவாக அந்த லக்ஷணா விருத்திக்கு லட்சணம் சொல்கிறேன் பிறகு அதில் மூணு விதத்தை சொல்கிறேன் இப்போ அயோத்தி அழுதது அப்படிங்கிறாங்க ராமாயணத்தில் ராமன் காட்டுக்கு போனோம்னா அயோத்தியே அழுதது அயோத்திங்கிறது ஊர் கட்டணம் நகரம் ரோடு எல்லாம் இருக்குது அது அழுகுமா என்னைக்காவது அது ஜட பொருள் அங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அயோத்தி அழுதாதுன்னா அயோத்தியில் உள்ள மக்கள் அழுதார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அதுக்காக காசியில் இருக்கவங்க அழுதாங்கன்னு புரிஞ்சுக்கிற மாட்டோம் அந்த வார்த்தை இருக்கணும் அங்கே இருக்க மக்கள் அழுதார்கள் வேற வார்த்தையை எடுத்துட்டு பார்க்கக்கூடாது அது மாதிரி ஜீவப்புறம ஐக்கியத்தில் இருக்கு இப்போ அதே ஒருத்தர் சொல்றார் மாம்பழத்தை நீ அப்படியே சா முழுசா அப்படியே சாப்பிடுப்பாங்கிறாரு சாப்பிட முடியுமா முழுசா கொட்டையெல்லாம் சேர்த்து சாப்பிட முடியுமா கொட்டையை எடுத்துகிட்டு சாப்பிட நாங்கள் இப்படி சில விஷயங்கள் இருக்குது இதை எப்படி நான் விளக்கம் தனியாக பார்க்க போகிறோம் இந்த தத்துவமசிங்கிறதையும் மகாவாக்கியத்தை இந்த லட்சணையின்படி தான் நான் புரிஞ்சுக்கிற போகிறோம் ஏன்னு சொன்னால் பிரம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குணமும் கிடையாது ஒரு குணம் இருந்தால் இந்த குணம் சொல்லி விளக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு காரியம் பண்ணுன்னு வச்சுக்க செயல் செஞ்சால் இந்த செயல் உடையவர்னு சொல்லி விளக்கலாம் அதுக்கு ஒரு குணமும் கிடையாது ஒரு செயலும் கிடையாது எந்த சம்பந்தமும் இல்லை அது நிர்குணம்ங்கிறோம் இந்த உலகத்தெல்லாம் என்ன சொல்கிறான் மூன்று குணம் உடையுதுங்கிறோம் வரும் இப்படி செய்யலாம் போகத்தை அனுபவிக்கிறது போகத்தை அனுபவிக்காமல் இருக்கிறது எல்லா குணம் செயல் எல்லாம் வருது இந்த உலகத்தில் எதை விளக்குனாலும் ஒரு செயலை சொல்லி விளக்கலாம் அவன் இன்னும் செயல் செய்கிறவன் இன்னும் குணம் உடையவன் உயரம் உடையவன் இன்னும் பேருடையவன் எல்லாம் சொல்லி விளக்கிடலாம் பிரம்மனுக்கு நம்ம லட்சணம் என்ன சொல்லலாம் நிர்குணம் சொல்கிறோம் கொஞ்சம் கஷ்டம் குணமே இல்லாததை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக இது என்ன பண்ணுறாருன்னா இந்த லட்சணா விருத்தியில் சொல்கிறாரு இந்த லட்சணா விருத்தியில் மூன்று விதம் இருக்குது பேர் சொல்கிற விளக்கம் சொல்லும்போது புரியும் ஜகல் லட்சணா அஜகல் லட்சணா பாகத்யாக லட்சணா ஜகல் லட்சணா அஜகல் லட்சணா பாகத்யாக லட்சணம் ஜனா விட்ட லட்சணம்னு பேரு விட்ட லட்சணம் அஜகல் லட்சணானா விடாத லட்சணம் பாகத்யாக லட்சண்கிறத ஜகல் அஜக லட்சணு அல்லது விட்டும் விடாத லட்சணம் மூணு பிரிவு ஜகல் அஜகல் ஜகல் அஜகல் விட்ட விடாத விட்டும் விடாத புரியுதா விட்ட லட்சணம் விடாத லட்சணம் விட்டும் விடாத லட்சணம் பேரு இந்த ஜகல் லட்சணாங்கிறது விட்ட லட்சணம் விட்டு விடுதல் தியாகம் செய்தன் எதை விடுறதுன்னு சொன்ன அந்த வாக்கியத்தை பொருள் அந்த வாக்கியத்தினுடைய பொருளை முழுசா விட்டுட்டு அது சம்பந்தப்பட்ட வேறொரு பொருளை எடுத்துக்கொள்வது சம்பந்தப்படாத பராத பொருளை எடுத்துக்கிற கூடாது சம்பந்தப்பட்ட பொருளை எடுத்துக்கிறேன் அதுக்கு தான் இப்போ பார்த்த உதாரணம் ஊரா அயோத்தி அழுதது அயோத்தி அழுகாது அந்த பொருள் வந்து சரியே வராது டிக்ஷனரி பார்த்தா சரியாக வராது ஊரே சிரித்தது அப்படின்போ ஊரே சிரிக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவான் ஊருங்கிறது ஜட சிரிக்காது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிரித்தார்கள் அந்த வார்த்தைக்கு சம்பந்தப்பட்டது அந்த அயோத்தி சம்பந்தப்பட்ட மக்கள் அழுதார்கள் அப்படின்னு பொருள் எடுத்துக்கிறது இதுனால் அந்த வார்த்தையை அந்த நகரத்தை விட்டுட்டு நகரத்துக்கு இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்கிறது விட்ட லட்சணம் அதை விட்டுட்டு பார்க்கறது ஆனால் அதோட சம்மந்தப்பட்டதை பார்க்கணும் கங்கையில் கிராமம் இருக்கிறது அப்படிங்கிறோம் கங்கை நதியில் எங்கேயா ஊர் இருக்குமா கங்கை நதியை விட்டு கங்கை கரையில் கிராமம் இருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கிற முடியும் நத்தம் ரோட்டில் ஆசிரமம் இருக்கிறது சிறுமலை ரோட்டில் ஆசிரமம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் அந்த ரோட்டில் ஆசிரமம் இருக்க முடியுமா சிறுமலை ரோடு அது தான் ரோட்டில் என்ன தான் ரோட்டின் அருகில் இருக்கிறதுன்னு சேர்க்க வேண்டியது அந்த ரோட்டில் ஆசை இருக்க முடியாது இருக்கும் மாதிரி இருக்காது எந்த வார்த்தையை எடுத்தாலும் அதை வச்சுக்கிட்டு அதோட சம்பந்தப்பட்ட அதனுடைய கரையில் அப்படின்னு சேர்க்கிறோம் அதன் ஓரத்தில் அப்படிங்க இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்படி அந்த பொருளை நேரடியாக விட்டுட்டு அது சம்பந்தப்பட்ட பொருள் எடுத்துக்கிறதுக்கு பேர் ஜகல் லட்சணம் அல்லது பெட்ட லட்சணம்னு பேர் பிறகு அடுத்தது அஜல் லட்சணம் பிடாத லட்சணம்னு இருக்குது விடாத லட்சணம்னு சொன்னால் அதை தியாகம் பண்ணக்கூட அந்த வார்த்தையை அப்படியே வச்சுக்கிறனும் வேறொரு வார்த்தையை அதில் சேர்க்கணும் சேர்த்து புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல அந்த வார்த்தை அப்படியே இருக்கும் இப்போ அயோத்தி எழுந்ததுன்னா அயோத்திங்கிற நகரத்தை விட்டுணும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்கிறோம் அது விட்ட லட்சணம் விடாத லட்சணம்னா அந்த வார்த்தையை அப்படியே வச்சுக்கிறோம் கூட இதாக சேர்க்க வேண்டியிருக்கு இப்போ குதிரை ரேஸ்ட் போகிறோம் பார்க்குறோம் அதில் ஒரு குதிரை முன்னாடி வருது கருப்பு வருதுன்னு சொல்கிறோம் நம்ம கருப்பு வேகமாக வருது அப்படிங்குறோம் கருப்பு வேகமான கருப்பு நேரம் என்றைக்கும் வராது அதுக்காக கருப்பை விடவும் கூடாது விடாமல் வச்சுக்கிறணும் கருப்பு கூட குதிரையை சேர்த்துக்கணும் கருப்பு குதிரை வருகிறது வெள்ளை வருகிறதுனா வெள்ளை குதிரை வருகிறது அப்படி அதை சேர்த்துக்கிறணும் இப்போ வேறு ஒன்றும் இல்லை இந்த இப்போ இங்கெல்லாம் இப்போ காபி சாப்பிட்டோம் காபி சாப்பிட்றோம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு எனக்கு ஒரு கப்பு கொண்டு வாப்பாங்கிறாரு எனக்கு ஒரு கப்பு கொண்டு வானா நீங்கள் ஒரு கப்பை போய் வெறும் கப்பை எடுத்து கொடுத்தீங்கன்னு எப்படி இருக்கு எனக்கு ஒரு கப்பு காஃபி கொண்டு வானு அர்த்தம் இல்லை சேர்த்து புரிஞ்சுக்கிறது இது விடாமல் அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு பிளேட்டு கொண்டு எனக்கு ஒரு பிளேட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க வெறும் பிளேட்டை எடுத்து கொடுப்பாங்க ஒரு பிளேட் சாப்பாடு கொடுங்கன்னு ஒரு பிளேட் சாப்பாடு கொடுங்கன்னு அந்த வார்த்தையை அப்படியே வச்சுக்கிட்டு அதோட சேர்த்து புரிஞ்சுக்கிறது விடாத லட்சணம் அல்லது அஜகல் லட்சணம்னு பேர் பேர் அஜகல் லட்சணம் இதுலதான் இன்னொரு இருக்கு அடுத்தது ஜகல் அஜகல் லட்சணம் அல்லது பாகத்யாக லட்சணம் அல்லது விட்டு விடாத லட்சணம் இங்க பாகத்யாக லட்சணம் வார்த்தை பயன்படுத்துறார் இங்க என்னன்னு சொன்னீங்கன்னா பாதிய தியாகம் பண்றது பாதிய வச்சுக்கிறது எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது இல்லை அந்த வார்த்தையில பாதியை தியாகம் பண்ணிக்கிட்டு பாதியை வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிறது இதுகிட்ட முதல்ல சொன்ன உங்க உதாரணம் மாம்பழத்தை சாப்பிடுனா மாம்பழத்தை முழுசா சாப்பிடணுன்னு என்ன அர்த்தம் முழுசா சாப்பிடுனா கொட்டையை மட்டும் நீக்கிட்டு மிச்சத்தை முழுசா சாப்பிடுன்னு அர்த்தம் இதுக்கு இன்னொரு கூட சொல்லலாம் இந்த சின்னந்தர் ஒரு கதை சொல்லியிருக்காரு ஒரு கடத்துல இந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிற விஷயத்தில் ஒருத்தர் இங்கே பிஸ்னஸ் டெல்லியில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருந்தாராம் இதை வந்து இதில் சொல்லியிருக்கேன் நம்ம அபரோக்ஷன் இதோட இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன் அங்கே போய் என்ன பண்ணியிருக்கிறாரு ஏதோ ஒரு நாடு அங்கே வந்து வாழைப்பழமே கிடைக்காதா வாழைப்பழமே அந்த நாட்டில் கிடையாது பார்த்தது கிடையாது அங்கே பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கிறாரு எங்கள் ஊரில் எங்கள் நாட்டில் வாழைப்பழம் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப மென்மையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு எளிதாகவும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு அப்படியே கே அப்படியே நாங்கள் வரும்போது நான் வாங்கி போட்டு சாப்பிட்றேன்ட்டார் இவர் இவர் டெல்லிக்கு வர்றதுக்கு முன்னாடி மும்பையில் ஒரு வேலை இருந்திருக்கு மும்பை ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்திருக்காரு தங்கிட்டு அவர் சொன்னார்ல அந்த வாழைப்பழம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த பையனை ஃபுட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்கிறான் சாப்பிட்டு பார்க்கறது கொஞ்சம் டேஸ்ட்டே இல்லை இந்த போய் அவ்வளோ டேஸ்ட்டு இவ்வளவு டேஸ்ட்டுன்னு சொன்னார்ன்ட்டு பிரபு அவனை கூப்பிட்றாரு கூப்பிட்டு இந்த பழத்தை எடுத்து போயிருப்பாங்கிறார் அதில் ரெண்டு பழத்தை காணான் பார்க்குறான் ரெண்டு பழத்தை காணும் மிச்சத்தை எடுத்து போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டான் எடுத்து போயிட்டான் இவர் திருப்பி மும்பை போன உடனே டெல்லி போன உடனே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு என்ன வாழைப்பழம் நீ உனக்கு வாங்கிட்டு வர அதெல்லாம் நல்லாவே இல்லை அதை போய் நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்கு சாப்பிட்டு இல்லை நீ நல்ல பழம் வாங்கிருக்க மாட்டேன் உனக்கு நல்ல பழத்தை வாங்கி தர்ற அப்படின்னு சொல்லி நல்ல பழமாக பார்த்து வாங்கிட்டு வந்து சொன்ன உடனே இப்போதான் சாப்பிட்டு பாருங்கிறார் சாப்பிட்றாரு சாப்பிட்ட உடனே இவருக்கு சிரிப்பு தாங்கலை வாங்கி கொடுத்தவர் என்ன சிரிப்புன்னா அவர் தோலை உரிக்காமல் அப்படியே பண்ணி சாப்பிட்றாரு தோளை உரிக்காம சாப்பிட்றாரு அப்போ அவர் சிரி ஏன் சிரிக்கிறேங்கிறாரு இல்லை ஏன் நீ டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி பார்த்தா புரியுது அந்த தொழில் அது பிறகு எடுத்து கொடுத்த விட புரியுது அங்கே தொழிலை வாழைப்பழத்தை அப்படியே முழுசாக சாப்பிட்ணா தொளியை நீக்கிட்டு சாப்பிடணு அது புரியலை இங்கேன்னா நீக்க அதான் அங்கே விட்டுறணும் பாதியை விட்டுறோன்னு பாதியை விடக்கூடாது இது விட்டுட்டு விட்டும் விடாதல பழத்தை முழுசாக சாப்பிடணும் அப்படியே யாராவது சாப்பிடுவாங்களா உங்களுக்கு அப்படி சாப்பிட முடியாதுல்ல அதனால் இதுக்கு பேர் விட்டும் விடாத லட்சணம் இது வந்து அந்த இடத்துல இப்போ இங்கே எடுத்துக்கிடலாம் இப்போ இந்த சொன்னாங்க இந்த இடத்துல குடிசை தத்துவான் சங்க் குடிசை போட்டு இங்கே இருப்பார் இந்த இடத்துல குடிசை இருக்குது எல்லாரும் அந்த நேரம் ஒருத்தர் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க இன்னைக்கு வர்றாங்க ஆசிரமத்துக்கு இன்னைக்கு வந்தவுடனே என்ன சொல்லுவாங்க அந்த இடமா இந்த இடம் என்ன சொல்லுவாங்க அந்த ஆசிரமமாக இந்த ஆசிரமா அந்த ஆசிரமம் இந்த ஆசிரமா அப்ப அந்த சொல்லும் பொழுது அந்த காலம் பொழுது அந்த காலம் அந்த இடத்துல இருந்த பொருள் எல்லாம் இப்ப கிடையாது நீக்கணும் இந்த காலத்துல இந்த விட்டுறணும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் விட்டுறணும் அப்பத்தே அந்த இடம் இந்த இடம் சொல்றது வரும் புரியுதா அந்த காலத்தில் இருந்த டயத்தை விட்டுறணும் அப்போ இருந்த பொருள்களை விட்டுறணும் இப்போ இருக்கக்கூடிய பொருள்களையும் விட்டுறணும் இப்போ இருக்க டயத்தை விட்டுட்டு சொன்னாத்தான் அந்த இடம் தான் இந்த இடங்கிறது சொல்கிறது கரெக்டாக இருக்கு உண்மையா இல்லையா சாஸ்திரத்தில் ஒரு உதாரணம் இருக்குது தேவதத்தன் சொல்லுவாங்க அதாவது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை பார்த்துருக்கோம் இருபத்தஞ்சு வயசில் பார்த்தது திருப்பி ஒரு இருபது வருஷம் கழித்து வர்றான் வந்த உடனே அந்த தேவதத்தன் இந்த தேவதத்தனா அந்த தேவதத்தன்தான் இந்த தேவதத்தன் அந்த வயசு அந்த உருவம் அந்த காலத்தை விட்டுறணும் இந்த வயசு இந்த காலம் இந்த உருவத்தை விட்டுறணும் ஜீவனை மட்டும் எடுத்துக்கிறேன் ஜீவனை வச்சுக்கிட்டு மிச்சத்தை விட்டுறது இது விட்டும் விடாது ஒன்ன வச்சு விட்டுறதும் ஒன்னு விடாம வச்சுக்கிறது இதுக்கு பேரு விட்டு விடாத லட்சணம் அப்படின்னு பேரு இதுக்கு பேரு பாக தியாக லட்சணம் அப்படின்னு பேரு இதுக்கு பேரு இங்க என்னன்னா தத்துவமசி இந்த வாக்கியத்தை இந்த பாகத்தியாக லட்சணத்தின் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் நாலு மகா வாக்கிய இருக்கு வேதத்தில் நிறைய மகா வாக்கியங்கள் சொல்வாங்க குறிப்பாக நாலு வேதத்துக்கு நாலு வாக்கியம் சொல்வாங்க தத்துவமசின்னா நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் நீ அதுவாக இருக்கிறாய் இது எந்த வேதத்தில் வருது சாம சாந்தோக்கிய உபனிஷத்தில் வரக்கூடிய மந்திரம் சாமவேதம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் வரக்கூடிய மந்திரம் அங்கே ஒம்பது தடவை சொல்வார்கள் சாந்தோக்கிய உபனிஷத்தில் நீ அதுவாக இருக்கிறாய் நீ அதுவாக இருக்கிறாய் நீண்ணா நாம ஜீவன் அதுனா பிரம்மன் நீ பிரம்மனாக இருக்கிறாய் சாந்தோக்கிய உபனிஷத்தில் சாமவேதம் சாமவேதத்தில் சாந்தோக உபநிஷத்து வருது அதில் வரக்கூடிய மந்திரம் ஆறாவது அத்தியாயம் எட்டாவது பகுதி வர் ஏழாவது எட்டாவது பகுதி ஒன்பதாவது ஏ ஒன்பதாவது பகுதி இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் எட்டாவது பகுதியில் ஏழாவது மந்திரத்தில் ஒரு இடம் சொல்லுவார் ஒரு கடைசியில் பதினாறாவது பகுதி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி முடிப்பார் அதனால் அந்த மந்திரத்தை எடுத்துக்கிட்டார் மிச்சம் மூணுல இருக்குது அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அஜூர்வேதம் பிரிருகதாரண்யோ நான் பிரம்மனாக இருக்கின்றேன் நான் வேற பிரம்மன் வேறு ஆனால் ஒன்னா சொல்லுது நீ பிரம்மனாக இருக்கிறாய்கிறது நீ வேற பிரம்மன் வேற அங்கே ஒன்னா சொல்லுது எப்படி இது சொல்றது பயன்படுத்தி புரிஞ்சுக்கிற அயம் ஆத்மா பிரம்ம மாண்டீக்கிய உபனிசர் அதர்வன வேதம் ஒரு இன்னொன்று இருக்கு பிரஜானம் பிரம்ம ரிக்வேதம் ஐத்திரேய உபனிசத் நாலு மகா வாக்கியம் இருக்கு பிரஜானம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்மன் நாலு வேதத்துக்கு நாலு மந்திரத்தை எடுத்திருக்காங்க இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது குறிப்பாக நாலு மகா வைக்கம் வச்சுருக்காங்க இங்கே தத்துவமசிங்கிறத எடுத்துக்கிட்டு இந்த பாகத்தியாக லட்சணத்தின் மூலமாக விட்டும் விடாத லட்சணத்தின் மூலமாகத்த இந்த நீ பிரம்மனாக இருக்கிறாய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற முடியும் தத்துவம்னா நீனு அர்த்தம் தத்துன்னு அதுன்னு அர்த்தம் அசின்னா இருக்கிறாய் அதுனா இது பிரம்மன் அல்லது ஈஸ்வரன் நீ பிரம்மனாக இருக்கிறாய் அப்படிங்கிறார் ஏன்னு சொன்ன இங்க பாத்தீங்கன்னா தத்துனா அது ஈஸ்வரன் அவர் யாரு சர்வசக்திமான் சர்வக்யன் அவர் தெரியாத விஷயமே இல்லை எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் கடவுளுக்கு ஈஸ்வரன் அவர் எல்லாம் அறிந்தவர் எல்லாம் வல்லவர் எப்பொழுதும் இருப்பவர் எங்கும் நிறைந்தவர் எல்லாம் சொல்றோம் நீன்னு சொல்லி நம்மளை காமிக்கும்போது நம்ம அல்பைக்கியன் எனக்கு எல்லாம் என் உடம்பை பத்தி எனக்கு தெரியாது என் மனசை பற்றி எனக்கு தெரியாது ரொம்ப அல்பக்ஞன் சரி சக்தி எவ்வளோ இருக்குது ரொம்ப ரொம்ப அல்பசக்தி கடவுளோட சக்தியை போய் கம்பேர் பண்ணால் நம்மலாம் எப்படி அணு கூட கிடையாது இமயமலையை அணு கம்பேர் பண்ணால் கூட கிடையாது எப்படி ரெண்டு ஒன்றுன்னு சொல்கிறீங்க ஆச்சரியமாக இருக்குல்ல அவர் சர்வசக்திமான் கடவுள் ஈஸ்வரன் சர்வக்ஞன் நான் அல்பசக்திமான் அல்பக்ஞன் அவர் எவ்வளவோ காலங்கள் இருந்திருக்கார் நம்மளுக்கு வயசே தெரியலை எப்போ போகும் நம்மளுக்கே தெரியலை நூறு வருஷங்கிறதே அதிகம் அவர் எங்கே எப்பொழுது இருந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறோம் எப்படி ரெண்டையும் ஒன்றுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப முரண்படுது எதிரெதிராக இருக்குது முரண்படுகின்ற வாக்கியங்களாக இருக்கிறது நேரடியாக எப்படி பார்த்தாலும் இதுக்கு வந்து முரண்படுது அதனால் இதை என்ன பண்ணுறான்னா வாகத்யாக லட்சணத்தின் மூலமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எப்படி பிரிக்கிறாருங்கிற பின்னாடி அடுத்த ஸ்லோகத்துன்னு சொல்ல போகிறார் தத்துனா என்ன அதுன்னா என்ன அதில் என்னென்ன அம்சம் இருக்கு மாம்பழம்னா என்ன இருக்கு தோல் இருக்கும் உள்ள சதை இருக்கும் கொட்டை இருக்கும் இருக்கா இல்லைங்களா அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் பலாப்பழம்னா பெரிய பழம் வருஷம் இருக்கும் பிற உள்ள ஒரு சோலை இருக்கு பிற அதுக்குள்ளே கொட்டை இருக்கும் தத்து அது கடவுள்கிட்ட என்னென்ன இருக்கு துவம் நம் ஜீவன்ட்டு என்னென்ன இருக்குது இதில் எதை விடணும் எதை வச்சுக்கிறன்னு எதை விட்டுட்டு எதை வச்சு பார்த்தா ரெண்டு ஒன்னாகுது அப்படின்னு சொல்ல போறார் ஒன்றை விடணும் உன்னை வச்சுக்கிறேன்னு பாகத்யாக லட்சணத்தின் மூலமாக இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் அப்படி புரிச்சா நாமளும் அவரான் அவன்தான் இறைவன் மூச்சியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அவன் பாட்டு சினிமா பாட்டு பூச்சியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன்கிறார் அந்த புரிய வைக்கிற வேலையத்தை இப்போ பார்க்குறார் நடவுள் தேங்காய் சாப்பிடுனா புரியுது ஏன்னா ஓட எடுத்துகிட்டு காயத்தை மட்டும் சாப்பிட்றதுன்னு சொல்லி வாழைப்பழம் சாப்பிடுன்னா புரியுது தொளியை எடுத்துகிட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லி ஆனால் நீயும் காதும் ஒன்னா இருக்கேன்னு சொன்னால் விட்டு விடாமல் புரிய மாட்டேங்கிறேன் புரியல அப்போ அதுக்காக சொல்கிறார் பலாப்பழத்தை சாப்பிடுன்னு ஒருத்தர் சொல்கிறார் ஒரு பலாப்பழத்தை சாப்பிடுன்னு சொன்னால் அப்படியே சொல்ல முடியுமா பலப்பழத்துவா உரிக்கிறது ஈஸி பலாப்பழத்தை உரிக்கிறது முதல்ல அதுக்கு என்ன வேணும் கத்தி வேணும் கத்தியும் கையிருந்தால் பத்தாது அதில் என்ன தடவணும் கத்திங்கிறது புத்தின்னு வச்சுங்க கூர்மையான புத்தி வேணும் புரிஞ்சுக்கிறதுக்கு பலாப்பழத்தை சா பலாப்பழங்கிற ஒரு ஞானம்னா அதை புரிஞ்சிக்கிற அதை சாப்பிட்றதுக்கு முதல்ல கத்தி ஒரு எண்ணெய் இருக்கணும் என்னங்கிறது பக்தின்னு வச்சுக்கரலாம் குரு சாஸ்திரம் இதிலெல்லாம் ஒரு பக்தி ஒரு ஈடுபாடு வேணும் அந்த மேலே பூசிட்டு அதை அறுத்தாத்தே ஒட்டாமல் வரும் அந்த பல அழகான பழம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் சாப்பிட்லாம் அதுலேயும் கூட பாருங்கள் உள்ளே ஒரு கொட்டை இருந்தது அதை ஈஸியாக பிரிச்சிடலாம் இது நிஷ்டைன்னு கூட சொல்லிக்கரலாம் அதை பிரித்து அழகாக சாப்பிட்லாம் அப்போ அது வரைக்கும் இதெல்லாம் தேவை இருக்குது பலாப்பழம் சாப்பிட்றது மாதிரி இதை பிரித்து பாதியை விட்டு விடாத லட்சணத்தின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் நீ அடுத்ததுலேருந்து ஈஸ்வரங்கிற வார்த்தைக்கு நேரடியாக என்ன பொருள் ஜீவன்கிற வார்த்தைக்கு நேரடியாக என்ன பொருள் அதில் எதை வச்சுக்கிறோனோ எதை விடக்கூடாது ஒரு சுலோகத்தில் ஈஸ்வரன் வச்சன நேரடியான அர்த்தத்தை சொல்வார் அடுத்ததுல ஜீவனுக்கு நேரடியான அர்த்தம் அடுத்ததுல இதில் எதை விடணும் எதை விடக்கூடாது இப்படி சொல்லி அதை கொண்டு போய் விளக்க போகிறார் பிறகு இதில் குழப்ப சந்தேகம் வரும் பிறகு மனநம் பிறகு ஞான நிஷ்டை எப்படி பண்ணுறது இதெல்லாம் வரிசையாக ஷிரவண மனன நிதித்தியாசமெல்லாம் வரப்போகுது இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு அடுத்து ஈஸ்வரனுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறதை பார்ப்போம் இப்போ நாற்பத்தி மூணாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்க்கலாம் பர பராத்மனோர் ஏவம் அதை பர ஆத்மா ஏவம் ஏவம்னா இவ்விதமாக இவ்விதமாகனா எவ்விதமாக நாற்பத்தி ஸ்லோகம் வரை பார்த்த விதத்தில் இவ்விதமாக பர ஆத்மா முதல் வார்த்தை பர ஆத்மன ஏவம் அதை பிரிக் ஏவம்னா இவ்விதமாக இதுவரை நாற்பத்தி ரெண்டாவது சுலோகம் வரை பார்த்த விதத்தில் பர ஆத்மா பரமா பரமாத்மாவிற்கும் அல்லது ஈஸ்வரனுக்கும் கடவுளுக்கும் யுக்தியா சம்பாவிதை கதா இதுல பர ஆத்மா அதை பிரிக்கும் போது பர பரா ஆத்மனோன் இருக்கு பர ஆத்மா பரா ஆத்மா முதல் வார்த்தை முதல் வார்த்தை பாருங்களேன் பர பராத்மனோ ஏவம் இருக்கு பர ஆத்மா பரா ஆத்மா ஏவம் அப்படி பிரிக்க பர ஆத்மான்னா பரமாத்மா மேலான ஆத்மா ஈஸ்வரன் அபர ஆத்மான்னு சொன்னா ஜீவாத்மா அபராத்மா பர அபர ஆத்மா ஏவம் பர ஆத்மான பரமாத்மா ஈஸ்வரனுக்கும் அபர ஆத்மானா ஜீவாத்மாவிற்கும் ஏகதா எங்கே இருக்கு ஏகதா கடைசி வார்த்தை சம்பாவித ஏகதா பிரிச்சோம்னா சம்பாவித ஏகதா சம்பாவி ஐக்கதான் இருக்கு சம்பாவித ஏகதா ஏகதானா ஒன்றாக இருக்கும் தன்மை பரமாத்மாவிற்கும் ஜீத்மாவிற்கும் ஒன்றாக இருக்கும் தன்மை சம்பாவிதா சம்பவிக்கும் என்று ரெண்டும் ஒன்றுவேன்னு சொல்லி யுக்தியா முதல்வர்களே ரெண்டாவது யுக்தியா யுக்தியின் துணை கொண்டு காட்டப்பட்டது இதுவரைக்கும் நாம் எப்படி பார்த்திருக்கோம் சொல்றார் இவ்விதம் நாப்பத்தி ரெண்டாவது சுலபத்தில் வரைக்கும் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று அறிவுபூர்வமாக காமிச்சாச்சு அவரும் சச்சிதானந்த சொல்வோம் நாமளும் சச்சிதானந்தி அறிவுபூர்வமாக கட்டியாச்சு அடுத்தது கீழ தியாதி வாக்கிய சா சான் சொன்ன அது அந்த ஒன்றாக இருக்கும் தன்மை தத்துவமஸ்யாதி தத்துவம் அசி முதலிய தத்துவத்வம் அசிங்கிறது மகா வாக்கியம் அந்த தத்துவம் முதலிய வாக்கிய வாக்கியங்களினால் வாக்கியங்களினால் பாகத்யேன பாகத்யேன அப்படின்னா பாகத்யாகேன லட்சணையால் அறிந்து கொள்ளப்படுகிறது பாகத் தியாகேன லட்சயதே இருக்கு அறிந்து கொள்ளப்படுகிறது சேத்துக்கரன் பாகத்யாக லட்சணையால் அறிந்து கொள்ளப்படுகிறது இவ்விதமாக பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் ஒன்றாக இருக்கும் தன்மை சம்பவிக்கும் என்று யுக்தியின் துணை கொண்டு காட்டப்பட்டது அந்த ஒன்றாக இருக்கும் தன்மை தத்துவமசி முதலிய வாக்கியங்களினால் பாகத்தியா பாகத்யாகேன லட்சணையால் அறிந்து கொள்ளப்படுகிறது இந்த தத்துவமசியை வச்சு கடவுளும் பிரம்மணும் நானும் ஒண்ணுங்கிறது இந்த லக்ஷணையை வச்சுதான் புரிஞ்சு கொள்ள முடியும் இதுவரைக்கும் யுக்தியினால் விலைக்கு புரிஞ்சுக்கிட்டோம் இனி தத்துவமசிங்கிற உபனிஷத் வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிறனும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய லட்சணம் பாகத்யாக லட்சணம் இதுவரைக்கு என்ன பார்த்தோம் இந்த சுலோகத்தில் இதுக்கு முகவரியாக சில கருத்து பார்த்தோம் முக்கிய விருத்தி கவுனி விருத்தி வியஞ்சனா விருத்தி லக்ஷணா விருத்தின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பொருள் படுத்துறது நாலு விதம் இருக்குது முதல் விதம் நேரடி அப்படியே பார்க்குறது இதுக்கு பேர் முக்கிய விருத்தி ரெண்டாவது அந்த வார்த்தையில குணத்தை எடுத்துக்கிட்டு பொருள் பார்க்கறது இது கவுனி விருத்தி மூணாவது வியஞ்சனா விருத்தி அந்த இடத்துல அதுக்கு என்ன பொருள்னு பார்க்கணும் அந்த சூழல் அந்த இடத்த வச்சு இது வியஞ்சனா விருத்தி லட்சணா விருத்தின்னு சொன்னால் அந்த வார்த்தை நேரடியாக பொருள் தராது புரிகிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அதை மூணு விதத்தில் சொன்னார் ஜகல் லட்சணம் அஜகல்லட்சணம் பாகத்யாக லட்சணம்னு சொல்லி விட்ட லட்சணம் விடாத லட்சணம் விட்டு விடாத லட்சணம் இங்கே பயன்படுத்துறது விட்டு விடாத லட்சணம் பாகத்யாக லட்சணம் ஒரு பொருளினுடைய மொத்த அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு ஒன்றை வச்சுக்கிறேன்னு இன்னொன்ன விட்டுறணும் உண்மையை வச்சுக்கிறேன்னு பொய்யை விட்டுறணும் உண்மையும் பொய்யும் கலந்துருக்கு அதில் உண்மையது பொய்யுதுன்னு பார்த்து பொய்யை விட்டுட்டு உண்மையை வச்சுக்கிட்டு பார்க்குறதுனா இந்த பாகத்தியாக லட்சணம் அதன் அடிப்படையில் அடுத்த சுலோகத்திலிருந்து விளக்க போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன பண்ண போகிறார்னா தத் தத்துனா அது இறைவன் ஈஸ்வரன் கடவுள் கடவுளுங்கிற வார்த்தைக்கு முதல்ல என்ன நேரடியாக என்ன பொருள் பொருள் அதை எடுத்துக்கிறார் அடுத்தது துவம் நீ நீங்கிறதுக்கு நேரடியான என்ன பொருள் அதில் இதெல்லாம் சேர்ந்துருக்கு இதெல்லாம் இருக்குது வாழைப்பழத்தில் தொழில் இருக்குது பழம் இருக்குது மாம்பழத்தில் பழம் இருக்குது தோல் இருக்குது சதை இருக்குது கொட்டை இருக்குது இப்படியெல்லாம் பிரிக்கிறோம்ல அது மாதிரி கடவுளுங்கிறதுல என்ன தத்துவம் இருக்குது அதில் எது வந்தபோது எது பொய்யாக இருக்குது ஆதாரமாக அங்கே என்ன இருக்குது அதை மொதல் நேரடியாக சொல்லப்போகிற ஒரு ஜீவன் எடுத்துக்கிட்டு நீ அதில் என்னென்னலாம் இருக்குது சொல்லிட்டு அதில் எதை விடணும் எதை வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு பார்த்தா ரெண்டு ஒண்ணுங்கிறது ஐக்கியமாக அப்படிங்குற கருத்து சொல்ல போறாரு அடுத்த சுலோகத்தை நாப்பத்தி நாலு ஜகதோயது முகராதன தாமுச்சிய பிர திரான் இந்த வார்த்தைக்கு முதல்ல வாட்சியார்த்தம் வாட்சியார்த்தம் நேரடியாக பொருள் என்னன்னு பார்க்குறாரு ரெண்டாவது லட்சியார்த்தம் பார்க்கணும் ஒரு பொருள் நேரடியாக என்ன பொருள்னு பார்க்கணும் பிறகு அது லட்சியார்த்தம் பார்க்கணும் அது எந்த லட்சியத்திலும் அந்த பொருள் சொல்லப்படுகின்றதும் பார்க்கணும் அது புரியல் என்ன லட்சியார்த்தம் பார்க்கணுங்கன்னா அப்போ பாகத்தியாக லட்சணம் பார்க்கணும் தத்துவ மஷி அப்படிங்கிற வார்த்தையில் முதல்ல தத்து துவம்பதத்துக்கு முதல்ல வாசியா நேரடி என்ன பொருள்னு பார்ப்போம் துவத்துக்கு நேரடியாக என்ன பொருள்னு பார்ப்போம் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லும்பொழுது புரியாது இது நேரம் என்னென்னு புரியும் அது நேரம் என்னன்னு புரியும் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லும்பொழுது குழப்பம் அப்போ என்ன பண்ணணும் இந்த லட்சணத்தை பயன்படுத்தணும் அப்போ அதில் எதை வச்சுக்கிறது எதை விடுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுங்கிறது புரியும் அங்க பாகத்தியாக லட்சணத்தை நாம பயன்படுத்தணும் இந்த சுலோகத்துல தற்பத வாட்சியார்த்தம் தத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன நேரடியான அர்த்தம் அது அதுனா ஈஸ்வரன் தத்துனா ஈஸ்வரன் ஈஸ்வரன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா பொதுவா பார்த்தா மாயைன்னு ஒண்ணு இருக்கு பிரம்மன் ஒண்ணு இருக்கு ரெண்டும் சேர்ந்தார்த்தே கடவுள் ஈஸ்வரன் ஈஸ்வரன் சிவனுங்கிற அர்த்தம் இல்லை பொதுவாக கடவுளுக்கு பேர் ஈஸ்வரன் சாஸ்திரத்தில் சொல்லுவார் கீதையில சொல்லுவார் நானே ஈஸ்வரனாக இருக்கிறேன் பார் அவர் விஷ்ணுனுடைய அவதாரம் எதுக்கு ஈஸ்வரன் சொல்றாரு அப்படின்னா சிவன்கிற அர்த்தம் இல்லை அனைத்துக்கும் முதல் கடவுளாக இருக்கிறேங்கிற அர்த்தம் ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கிறார்னா ரெண்டு காரணமா இருக்கார் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு நிமித்த காரணம் உபாதான காரணம் அதாவது இந்த உலகத்தினுடைய மெட்டீரியல் அவற்றே வந்துச்சு படைச்சது அவர் பானையை படைக்கணும்னா மண்ணும் வேணும் குயவனும் வேணும் குயவன் நிமித்த காரணம் மண்ணு வந்து உபாதான காரணம் மெட்டீரியல் சிலந்தி பூச்சி சிலந்தி வலை இருக்குது அந்த சிலந்தி வலை வந்து அதற்கு காரணம் யாருன்னா சிலந்தி நிமித்த காரணம் யார் செஞ்சது யார் அந்த வலையை செஞ்சது சிலந்தி உபாதான காரணம் அந்த வலை எங்கேருந்து வந்துச்சு சிலந்திக்குள்ளே இருந்து வந்துச்சு ரெண்டு காரணமும் சிலந்தி பூச்சி அது மாதிரி இந்த உலகத்திற்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் ஈஸ்வரன் இருக்கிறார் அது எப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா புரியல <laughs> அதாவது ஈஸ்வரன் வந்து சுத்த சத்துவத்தின் வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தான் மாயையினுடைய சுத்த சத்துவத்தின் வெளிப்பாடு பிரம்மணம் மாயையினுடைய சுத்த சத்துவம் வெளிப்படும் பொழுது ஈஸ்வரன் வெளிப்படுகிறார்னு சொன்னார் பிறகு அந்த மாயையில் தமோகுணம்னு ஒன்று இருக்கு அதிலிருந்துதான் இந்த பஞ்சீகரணம்லாம் ஏற்பட்டு அதில் பஞ்சீகரணம் ஏற்படாததுக்கு முன்னாடி இந்த பஞ்சபோதம் வந்துச்சு இந்த பஞ்சபோதத்திலிருந்து இந்த மனசு புத்தியெல்லாம் வந்துச்சு பிறகு அதுலேருந்து பஞ்சீகரணம் ஏற்பட்டு இந்த உலகம் வந்துச்சுன்னு சொன்னோம் இது அனைத்து ஈஸ்வரனுடைய மொத்த உடல் மொத்த மனம்ல நம்ம பார்த்துருக்கோம் எல்லாத்தையுமே அப்ப ஈஸ்வரன் இந்த உலகமாகவும் இருக்கிறார் இந்த உலகத்தை படைத்தவராகவும் இருக்கிறார் நிமித்த காரணமாகவும் இருக்கிறார் உபாதான காரணமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறார் இது ஏற்கனவே பார்த்த கருத்து ஞாபகம் இருக்கா பிரகிருதின்னு ஒரு தத்துவம் பார்த்தோம் அதுல சுத்த சத்துவம் சத்துவம் ரஜ்தமசு சத்துவ குணத்தில் இருந்து வெளிப்பட்டவர் ஈஸ்வரன் அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு சர்வக்யன் சர்வ சக்திமான் எல்லாம் பார்த்தேன் நம்ம இதெல்லாம் படைக்கிறதுக்கு எல்லா சக்தியுமே சத்துவ குணம் எல்லாம் அறிந்தவர் அவர் சம்சாரத்தில் இல்லை அவர் துக்கத்தில் கிடையாது அப்ப சுத்த சத்துவத்திலிருந்து வெளிப்பட்டதினால அவர் நிமித்த காரணமாக அறிவுஸ்வரூபமாக இருக்கிறார் அந்த மாயையினுடைய தமோகுண வெளிப்பாடு இந்த உலகமாக மாறுச்சு அது உபாதான காரணமாக இருக்கிறார் பிரம்மன் பிளஸ் மாயை மாயையினுடைய சுத்த சத்துவம் நிமித்த காரணம் மாயையினுடைய தமோகுண அம்சம் இந்த உபாதான காரணமாக ஈஸ்வரன் இருக்கிறார் தமோகுண பிரதானம் ஸ்தூல சுசூவம் பஞ்ச வந்துச்சு பிறகு பஞ்சீகரணம் வந்து இந்த கண்ணுக்கு தெரிகிற போதமெல்லாம் வந்துச்சு அதுவும் மாயையில் இருக்கு அந்த பிரம்மணம் மாயையை சேர்ந்த தத்துவம் ஈஸ்வரன் அப்படிங்கிற கருத்து சொன்னார் திருக்குறளில் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதட்டே உள்ளது அன்றைக்காவது சொன்ன ஞாபகம் இருக்கிற இப்போ வாரத்தில் நிமித்த காரணம் அவர் தான் எல்லாத்துக்கும் முதலாக படைக்கிறார் அவர் பிறகு அதாவது உபாதான காரணம் சொல்லலாம் நிமித்த காரணம் அகர முதலில் எழுத்துலான்னு சொன்னால் எல்லாத்துக்கும் முதலாக இருக்கிறவர் அவர் அடுத்த குரல் பாருங்கள் கச்சதனால் ஆயபயன் எண்கள் வாழறிவன் மற்றால் தொழார் எனினர் வாழறிவன் அனைத்தையும் அறிந்தவன் அனைத்தையும் அறிந்தாச்சும் படைக்க முடியும் நிமித்த கார அறிவுடைய ஒரு ஜீவன் வேணும் வானசையர்ந்து குயவனும் வேணும் மண்ணும் வேணும் குயவன் அறிவுஸ்வரூபம் வாளறிவன் இங்க கடவுள் வாளறிவனாகவும் இருக்கிறார் அந்த மண்ணாகவும் இருக்கிறார் யோகனாகவும் இருக்கார் மண்ணாகவும் இருக்கிறார் சிலந்தி மாதிரி சிலந்தி வளைக்கி சிலந்தி பூச்சி படைக்கிறதாகவும் இருக்குது மெட்டீரியலையும் கொடுக்கறதுனால அது நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறார் அதாவது ஒரு அரசன் ஒரு மனுஷன் இருக்கான் சாதாரண ஒரு ஜீவன் ஒரு தத்துவம் பிரம்மங்கிற தத்துவம் இருக்குது மாயைன்னு ஒன்று சேர்ந்த உடனே அதுக்கு அந்த சக்தியெல்லாம் வந்துடுது ஈஸ்வரன் ஆயிடுறார் அவர் ஒரு சினிமா படம் சரஸ்வதி சவாதம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அது கேஆர் விஜயா சாதாரண மனுஷி இச்சக்காரியாக இருக்கும் யானை என்ன பண்ணான் மாயைங்கிற மாலையை போட்டுரும் மாலை சேர்ந்த உடனே என்னாச்சு கிரீடை வந்தாச்சு அரசவை பதவி வந்தாச்சு எல்லா அதிகாரமும் அங்கே வந்துடுச்சு அது சாதாரணமாக இருக்கு அது மாதிரி ஒரு அரசர் சாதாரண மனுஷன் தான் அவன் அவனுக்கு அந்த பவர் ஒரு முடி சூட்டியாச்சுன்னா என்ன டோட்டல் கண்ட்ரோல் வந்துடுது ஆனால் அந்த பவர் எவ்வளோ நாள் சொல்ல முடியாது பின்னாடி பார்ப்பான் அதெல்லாம் ஒரு மனிதன்கிறவனுக்கு கிரீடம் பதவி செங்கோல் எல்லாம் சேர்ந்தவுடன் அரசனாகிறான் பிரம்மன்கிற தத்துவம் பெசாமல் இருக்குது மாயைன்னு சேர்ந்தவுடன் அவன் ஈஸ்வரனாக மாறுகிறான் அந்த மாயையில் எந்த அம்சம் அவனுக்கு இருக்குது சத்துவோ குண அம்சமும் சேர்ந்து நிமித்த காரணமாக இருக்குது தமோ குண அம்சம் உபாதான் இந்த மெட்டீரியல் காஸ்ட்டாக வந்திருக்கு அவர் கடவுள் கடவுள்லாம் என்னென்னா இந்த உலகத்தை படைத்தவராகவும் உலகமாகவும் இருப்பவர் கடவுள் புரியுதா ஆதாரமாயிருக்க கூடியது பிரம்மன் தத்துவம் மாயினு இது சேர்ந்தவுடன் ரெண்டும் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஈஸ்வர தத்துவத்தை விளக்குகின்றார் அரசன் மனிதன் பிளஸ் பதவி கிரீடம் செங்கோல் எல்லாம் வருது அது ஈஸ்வரன் வச்சுக்கலாம் பிரம்மன் பிளஸ் மாயை ஈஸ்வரன் அரசன் மனிதன் பிளஸ் கிரீடம் செங்கோல் அரசன் பிரம்மன் பிளஸ் மாயை ஈஸ்வரன் எவ்வளோதான் இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்து ஒவ்வொன்றாம் ஜீவனுக்கு என்னென்னு பார்ப்போம் இந்த சுலோகத்தில் ஈஸ்வரன் என்னன்னு மட்டும் சொல்லி இருக்கிறார் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்திருக்கோம் நாப்பத்தி நாலு ரெண்டு சுலோகம் சிம்பிளாத்தே போகும் பிறகு அடுத்ததுக்கு ஜாயின் பண்ணும்போது பிரபலம் கொண்டு போவேன் ஜகதோ யது யத் பாத்தானம் எது பாதானம்ங்கிறது யத் உபாதானம்னு பிரிக்கணு பிரிச்சம்னா எத் உபாதானம் எத்துனா எந்த பிரமமானது அடுத்த வார்த்தை மாயா ஆதாய மாயா மாதாயன்ற பிரிச்சம்னா மாயா ஆதாய மாயையை வைத்துக்கொண்டு எத்துனா எந்த பிரமமானது மாயையை வைத்து கொண்டு எந்த மாயை வைத்துக்கொண்டு தாமசீம் கடைசி வார்த்தை தமோகுண பிரதானமாக இருக்கின்ற மாயையை வைத்துக்கொண்டு மாயையில மூணு அம்சம் இருக்கு சத்தோகுணம் ராஜோகுணம் தமோகுணம் இருக்கு எந்த பிரம்மமானது தாமசீம் தமோகுண பிரதானமாக இருக்கின்ற மாயா ஆதாய மாயையை வைத்துக்கொண்டு ஜகதக உபாதானம் முதல் வார்த்தை ஜகதக எத் உபாதானம் பிரிச்சோ அதில் உபாதானத்தை சேர்த்துக்கிறேன் ஜெகதக உபாதானம்னா ஜத்திற்கு உபாதான காரணம் ஆகின்றதோ எந்த பிரம்மன் தமோகணப் பிரதானமாக இருக்கின்ற மாயையை வைத்து கொண்டு இந்த ஜகத்திற்கு உபதா உபாதான காரணமாக இருக்கின்றதோ தமோகணப் பிரதானமாக வச்சுத்தான் இந்த சூக்ஷம சரீரம் ஸ்தூல சரீரம் எல்லாம் உருவாச்சு எல்லா ஸ்தூல பூதமும் சூட்சமசீன் கடவுளுக்கு யாரு அவருக்கு உடம்பு அது இதெல்லாம் பார்த்துருக்கேன் நம்ம அப்ப உபாதான காரணமாக பிரம்மன் மாயையை வைத்துக்கொண்டு வருகிறது கமோகண பிரதான மாயை அடுத்த வார்த்தை நிமித்தம் சுத்த சத்வாம் தாம் சுத்தம்னா சுத்த சத்துவமான தாம்னா அந்த அந்த மாயையை ஆதாய அந்த முதலருக்கு ஆதாயம் இங்கேயும் சேர்த்துக்கிறேன் ஆதாயன்னா வைத்துக்கொண்டு சுத்த சத்துவமான அந்த மாயையை வைத்துக்கொண்டு நிமித்தம் நிமித்தம் முதல் வார்த்தை ரெண்டாவது வரையில் நிமித்தம் சொன்னால் நிமித்த காரணம் எதற்கு ஜகத்திற்கு நிமித்த காரணம் ஆகின்றதோ சுத்த சத்துவமான அந்த மாயை வைத்து கொண்டு ஜகத்திற்கு நிமித்த காரணம் ஆகின்றதோ பிரம்ம தத் பிரம்ம அந்த பிரம்மன் தத்துங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறேன் அந்த பிரம்மன் தத்கிரா தத்கிரான்னா தத் சப்தத்தினால் அதாவது மகா வாக்கியத்தில் இருக்கின்ற தத் என்ற வார்த்தையினால் உச்சியதே தாம் உச்சியதே என்று பற்றின உச்சியதேனா சொல்லப்படுகிறது எந்த பிரம்மமானது தமோகுண பிரதானமாக இருக்கின்ற மாயையை வைத்துக்கொண்டு ஜகத்திற்கு உபாதான காரணம் சுத்த சத்துவமான அந்த மாயையே வைத்துக்கொண்டு ஜகத்திற்கு நிமித்த காரணம் அந்த பிரம்மன் மகா வாக்கியத்தில் இருக்கின்ற தத் சப்தத்தினால் சொல்லப்படுகிறது தத்துனா என்ன அர்த்தம் சொல்றார் தமோகணப் பிரதானமா இருக்க மாயை வந்து உபாதான காரணமா வச்சுக்கிட்டு வெளிப்படுது பிரம்மன் சுத்த சத்துவத்தை நிமித்த காரணமாக வச்சுக்கிட்டு வெளிப்படக்கூடிய பிரம்மன் இருக்கு அது ஈஸ்வரன் அதுக்கு தத்து சப்தத்துக்கு அர்த்தம் சுத்த சத்துவம் அதுக்கு அடுத்தது தமோகணப்பிரதானம் இந்த ரெண்டும் பிரம்மனோடு சேரும் பொழுது கடவுள் ரெண்டு காரணமாக இருக்கார் படைத்தவராகவும் ஆகிறார் படைத்தப்பட்ட பொருளாகவும் ஆகி இருக்கிறார் இது ஈஸ்வரனுடைய லட்சணம் அதுன்னா கடவுள் அந்த கடவுளுக்கு ரெண்டு காரணம் இருக்குது நிமித்த காரணம் உபாதான காரணம் அது எப்படி வருது பிரம்மன் ஒரு தத்துவம் வந்து மாயையை சேர்த்துக்கிறது சுத்த சத்துவ சேரும் பொழுது நிமித்த காரணமாக இருக்கார் படைத்தவராகிறார் தமோவனம் சேரும் பொழுது மாயையை சேரும்பொழுது படைக்கப்பட்ட பொருளாகவும் ஆகி அதையெல்லாம் சேர்ந்தது கடவுள் கடவுள என்ன சொல்கிறான் எல்லாம் கடவுளுங்கிறோம் ஈஸ்வரன் அதத்தையும் இங்கே சொல்கிறார் வேற ஒன்றும் கிடையாது வார்த்தைகள் பயம் நம்ம கிராமத்தில் சாதாரணம் சொல்கிற வார்த்தை ஈஸ்வரன் எங்கும் நிறைந்தவர் எல்லாமாக ஆகியிருப்பவர் அது உபாதான காரணம் படைத்தவர் எல்லாத்தையும் படைச்சவர் அவர் நிமித்த காரணம் சாதாரண வார்த்தை டெக்னிக்கலாக இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிற அவ்வளோ படைத்தவரும் அவரே படைக்கப்பட்ட பொருளும் அவரே அதுக்கு காரணம் எப்படி வருதுன்னா அவருக்கு படைக்கப்பட்டவராகும் பொழுது பிரம்மன் பிளஸ் சத்துவகுண மாயை படைக்கப்பட்ட பருளாக ஆகும் பொழுது பிரம்மன் பிளஸ் தமோ குணமாயை இந்த சுத்த சத்துவகுண மாயையும் தமோகுண மாயையும் பிரம்மனோட சேர்ந்துருக்கு இங்கே ரெண்டு இருக்கு பிரம்மன் பிளஸ் மாயை இந்த மாயைங்கிறது உண்மையிலே இல்லை அது பொய் நிறுவனம் பண்ணியாச்சுன்னா ரெண்டு ஒன்றுங்கிற கருத்து வந்துடும் நம்மளுக்கு அதை நம்ம பார்க்க போறோம் அடுத்த சுலோகத்தில் நாற்பத்தி அஞ்சா சுலத்துவம் நீ ஜீவனில் என்னென்னலாம் கலந்துருக்குன்னு சொல்ல போகிறார் அதை பார்த்துட்டு இப்போ ரெண்டு ஒன்றுங்கிறத சொல்ல போகிறார் அதான்